தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மயமாவதாக நம்முடைய பிலாவாகி தேவனுடைய அளவற்றுக்கு இருப்பினாலே ஒன்பதாவது ஆண்டை காணும்படியான பாக்கியம் நம்ம கிடைக்கப்பட்ட தனிக்காக ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நூன்று செலுத்தவில்லை கடன் இந்த புதுவரிட ஆராதனையே ஈசுநாதருடைய மகத்துவத்தை அறியாதிருக்கின்ற நீக கட்டிடமாக கொண்டாடி கொண்டு வருகின்ற நாட்களிலே குடித்து வெடித்து மேலதாளத்தோடு நாட்டிய கலைகளோடு கூட சேர்ந்து தவறான முறையிலே மகிழ்ச்சியடைந்து கழிதூர்ந்து கொண்டிருக்கிற நாளிலே நமதாரும் ஆவியோடும் கும்பியோடும் கற்பறி ஆராதனை செய்து பேத பிரசனத்தை கண்டு களிகூர்ந்து மகிழும்படியாக தேத ஆவியாரின் சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து கலிதூரும்படியாக இதன் நம்ம எல்லாருக்கும் அளித்திருக்கிற நல்ல கருதிக்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளிலும் கத்தியுடைய தீமம் கொடுக்கின்ற வார்த்தைகளை நம் வாசித்து தியானிக்கலாம் யாத்திராஹத்தின் புத்தகம் முப்பத்தி நாலாவது பத்தாவது ஒரு வாசிப்போம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் எந்த ஜாதிரும் செய்யக்கூடாத அதிர்ச்சிங்களை முன்பாகவும் செய்வேன் எல்லாரும் காண்பார்கள் கூட இருந்து நான் செய்யும் பயங்கரமாக இருக்கும் நிஜிதமாக கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்காக பிள்ளைகளுக்காக கொடுக்கின்ற வாக்கு தத்துவத்தை மறுபடி வாசிக்கலாம் அதற்கு அவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகின்றேன் பூமி எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யாதபடி செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கருத்துடைய செய்கையை காண்பார்கள் உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும் என்று ஆவியானவர் திருவிழம்பு எந்த ஜாதியிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் என்று இரங்கலாகிய ஆண்டவர் சொல்லுகின்றார் இந்த ஆண்டு தேவன் அதிசயங்களை செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கிறது என்று ஆவியானவர் சொல்லுகின்றபடினால் ஆண்டவர்களுக்கு நாம் அதிகமாக சொத்திரம் சொலுத்தமாக நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு பெயர் அதிசயம் என்று எழுதப்பட்டிருக்கின்றது அகையினால் அவர் செய்களெல்லாம் அதிர்சயமாகவே இருக்கும் என்பது ஏறப்பட்ட நன்கு உணர்ந்து உசுவாசித்து ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அதிர்சயம் நடப்படப் போக உணர்ந்து ஜீணிக்க வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிற நியாயாதிபதியின் புத்தகம் பதிமூன்றாம் தேதி ஆறு பதினெட்டாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே விதமாகச் வாசிக்கலாம் அவருக்கு கர்த்தனுடைய தூதனானவரின் நாமும் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன அது அதிசயமான சொல்லி மனோவிடத்தில் ஆண்டவர் சொன்ன ஆரம்பிச்சு ஆகமத்தில் வாசித்தறிந்திருக்கிற ஹாலேயா அப்படிப்பட்ட அதிசயமான தேவருக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கின்றதான நாம் அதிசயமான தேவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்கான தகுதி பெற்றிருக்கின்றதான நாம் இந்த ஆண்டு முழுமையிலும் ஆண்டு அவருடைய வாழ்க்கையில் அதிசயங்களை செய்யப்போம் என்று சொல்லி உடன்படிக்கப்படுகிறார் என்பதை உங்களுமத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுக செய்திக்காக சுமார் ரெண்டு வாரங்கள் என்னுடைய ஆத்மா வண்டியவருக்கு நிராக திருப்பிக் கொண்டே இருந்ததுண்டு சமயம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவரே புதிய வருடத்துக்கு என்ன வார்த்தை தரப்புகிறீர்கள் எந்த வார்த்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி வாங்கி கொண்டிருந்த பொழுது கடந்த ரெண்டு தினங்களுக்கு முன்பாக ஆண்டு வருஷம் அதிசயங்களை பொழுது அது மறைவாக இருக்காது எல்லாருக்கும் தெரியும்படியாக இங்க எளிமையா திருக்கத்தரிசி முதல முப்பத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினேழாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே திருக்கத்தரிசி விதமாக சொல்லுகிறது வாசிக்கலாம் ஆண்டவரே இதோ தேவர மகாபலத்தினாலும் நீட்டப்பட்டும் வானத்தையும் உடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை உள் செய்யப்படாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை அதே அதிகார இருபத்தி ஏழாவது வருஷம் திருவாசிக்கலாம் இதுவோ நான் மாம்சமான யாவரு தியவனாகி கருத்தன் அதிசயமான காலி ஒன்றும் உண்டோ என்று சொல்லி இறைவன் சொல்கிறார் அங்கே தீர்க்கத்தரசி சொல்கிறார் ஆ கருத்தராகி ஆண்டவரே இன்னொரு தேவரீடு முடி மகாபலத்தினால் நீட்டப்பட்ட முடி பயத்தினால் வானத்தையும் முன் உண்டாக்கினர் உண்மாலும் அதிசயமான காலி ஒன்றும் இல்லை என்று சொல்லி தீர்க்கத்தரசி சொல்லுகின்றார் இங்கு ஆண்டவர் சொல்லுற இதோ நான் மாமிசமான யாவருக்கும் தேவனாகிய கருத்தர் என்னால் செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டு புனியமான தேவச்சாரணி கல்லை வணங்குகின்ற மக்கள் மண்ணை வணங்குகின்ற மக்களை ஆறு தங்குடைய தெய்வங்கள் அதிசயம் நடப்பிக்கும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் வானத்தை முன் உண்டாக்கிற சரோரமண நாம் அவர் அதிசயங்களை செய்கிற தேவன்பதை அறிந்திருக்கின்றதான நாம் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை நினைப்படைப்பார் என்கிற எதிர்பார்ப்பு இந்த ஆண்டிலே அதிகமாக இடத்தில் காணப்பட வேண்டும் என்று அவர் சொல்லுகின்ற நம்ம பெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அதிசயமாகவே பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்ந்து என்று அதிசயமுள்ள நியமனுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் நாம் பெற்றிருக்கின்ற பாவமண்டிப்பாகி ரஷ்டிப்படுகின்றதே அது ஒரு பெரிய அதிசயம் என்பதை ஏற்காக புரிந்து அநேகாம் பெற்றிருக்கின்ற நன்மைகளை குறித்து சரியாக அறியாதபடி உணராதபடி அவருக்கேற்றபடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி வணங்காதபடியினாலே மேற்கொண்டு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியாத இப்போ காணப்படும் என்றும் நாம் பெற்றிருக்கின்ற பாவமணிப்பாகட்சிப்பு எந்த மதத்தவர்களுக்கு கிடைக்காத ஒரு ரட்சிப்பு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிற கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு ரஷ் அது ஒரு அதிசயம் என்று பெருசுத்தர் சொல்லுகிறது சங்கீவம் தொண்ணூத்தி ஒன்னாத்தை ஒரு வாசிக்கலாம் கர்த்தருக்கு புதுப்பாட்டை போடுங்கள் அவர் அதிர்ச்சியார் அவருடைய வலதுகாரம் தன் சங்கல காரணமாக வாசிக்கிறார் ஹலே கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் அவர் அதிர்சியங்களை செய்திருக்கிறார் அவருடைய வலதுகரமே பரிசு போய் முன்னு ரட்சிப்பை உண்டாக்கிறது என்று எழுதியிருக்கின்றபடி கர்த்தரவை ரட்சித்திருக்கிறார் உலகத் தோற்றத்துக்கு முன்னே இப்படி கொடுத்து கொடுக்க வேண்டும் என்று உலகத்தில் நாலாயிரம் ஆண்டுகளாகியும் அந்த லட்சிப்பு கேட்ட வழிகள் திறக்கப்படாது காலம் நிறைவேறினது பிறந்தவராகி தம்முடைய குமாரேவன் அனுப்பினார் இந்த ஆறாயிரம் ஆண்டு முடிவு காலங்களிலே இருக்கின்ற நமக்கு அந்த ரட்சிப்பு அதிசயமாக கிடைத்திருக்கின்றது பெற்றுக்கொள்ள முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு சகோதரர் சந்திக்க நேர்ந்தது அவரோடு கூட திருச்சி தேன்மை பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அவர் தனக்கு கிடைத்த ஒரு தரிசனத்தை சொன்னார் அவர் பாவங்களை அடுக்கிவிட்டு அவர்களிடத்தில் பொழுது அது உள்ளத்திலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேட்டுதான் பாவம் மன்னிப்பு பெற்றுக் கொள்வது முறை இப்படி என்று சொல்லி இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்திருக்கிறது கடவுள் மகளை விட பேசியிருக்க எப்படி பெற்றுக்கொள்வது இவருக்கு தெரிந்த தமிழகத்திலே இல்லாத அவை புரிதல் அணுகி பாவம் மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ளும் என்று கேட்டபொழுது எல்லாரும் சொன்னது ஒரே காரியம் அழுதம் ஆண்டவளத்தில் சொல்ல வேண்டும் ஆண்ட மன்னிப்பு ஆரம்பிச்சு சொன்னதும் மிக அருத்தமாக இருந்திருக்கும் நம்ம செய்து கொண்டிருந்தோம் அப்படி செய்வதே போய் எதிர்பார்த்து பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று திருமணம் கற்றுக் கொடுத்த பொழுது அவர் உடனே அதை ஏற்றுக்கொண்டார் அநேக மக்களுக்கு அதை சொன்னாரு போய் சொல்லிக் கொண்டே இருக்கலாம் புரிய மாணவர்களே அவர் அதிசயம் என்று சொல்லுவதை சொல்லுகின்றது அதிசயங்களை வாழ்க்கையில் அதிர்சயங்களை விண்ணப்பித்திருக்கின்றார் பிறருக்கு அறிவிக்க வேண்டும் என்று பரசுசாமியார் ஒன்று நாளாகவும் பதினாறாவது அதிகாரம் இருபத்தி மூன்று வசனங்களில் நாம் இப்படி வாசிக்கலாம் ஒன்று நாளாகவும் பதினாறாம் அதிகாரம் வசனங்கள் பூமியின் சகல கொடிகளையே கற்கரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய கட்சிப்பை சுயசேஷமாக அறிவியுங்கள் ஜாதிகளுக்குள் அவருடைய மைவியையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் ஹலோ இதை தமிழ் பிறகு சொல்வதற்கு ஒன்றும் போல காணப்படுகின்றோம் பெரிய அடைந்து நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் பொழுது என்னுடைய நாமம் அதிசயம் என்று சொல்லி ஆண்டு சொல்லியிருக்கிறார் அந்த அதிசயமான பாவமதி பாய் ரீப்பை தந்திருக்கின்ற பொழுது அதை சுயசேசமாக அறிவிக்க இங்கே பருசுத்தாமி என்று நாம் இப்போது வாசிக்க சகல குடிகளையே கருத்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய அறிவீர்கள் மனம் திரும்புதல் மாத்திரம் புரசைக்கப்படுகின்றது பாவ மன்னிப்பின் புறக்கப்படவில்லை உலகத்தில் ஆண்டு உருவாக்கி இருப்பது எதற்கும் தெரியுமா மனம் திரும்பதிலும் பாவ தொடங்கி சகல் நேசத்தாளர்களத்தினால் பிரசிக்கப்பட வேண்டும் அந்த ஒரு சேமிருந்தது இருந்தார்கள் இங்கு அந்த சீசனில் அந்த ஊழியத்தை இப்பொழுது செய்யவில்லை என்று புதிய ஒரு சிலமை கருத்து உருவாக்கி இருக்கின்றார் ஹாலேரிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஆண்டு ஊழித்துக்கு அழைத்த காலத்திலே நாங்க தமிழகத்தில் ஊழித்து வருவதற்கு மறுத்துக் திட்டமாக சொல்ல வேண்டும் என்று ஒரு நாள வேலை செய்து கொண்டிருக்கும்போது அந்த கம்பெனிக்குள்ளே கடந்து வந்தார் வாசலுக்கு அருகாமல் நின்று என்னுடைய பெயரை அழைத்தார் எட்டி பார்த்தேன் கர்த்தராக தங்கமயமான தோற்றத்தை சொலித்துக் கொண்டிருந்தார் கேட்பதற்கு வார்த்தைகள் வரவில்லை சிலர் நினைக்கிறார்கள் ஏசுவை கண்டால் அதை கேட்பேன் இதை கேட்பேன் அவரை காணும் பொழுது அவருடைய கேட்க இயலாது நான் எப்பொழுது புதிய ஏற்பாடு பறித்துக் கொண்டிருக்கின்றார் பைபிள் எடுத்து வந்த இருபத்தி நான்காவது அதிகாரம் நாற்பத்தி நாற்பத்தி எட்டாவது சடங்கை வாசி என்று சொல்லி அண்டிய மன திரும்பத தேசத்தாரத நாமத்தினால் பிரசங்கப்படவும் வேண்டியது அன்றைய மனம் திரும்ப மன்னிப்பும் அவருடைய நாமத்தினாலும் சகல தேசத்தார்கள் பிரசிங்கப்பட வேண்டியது நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள் நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாக இருக்க நீ இதற்கு சாட்சியாக இருக்கிறாய் என்று சொல்லி ஆண்டுவர் சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார்கள் அதற்கு வேலை நான் மறுத்தவன் சொல்ல இயலவில்லை ஏற்பாடுகளை சென்று பெற்ற அதிசியமான அறிவிக்க வேண்டும் என்று ஆவியான பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சூரியசேசமாய் அறிவிங்கள் யானிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ள அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றால் இது ஒரு புதிய அதிசயமாக மற்ற மதத்தவர்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் மர்மத்தொடர்ந்து எப்படியாவது விடுதலை பெற்றுக் வேண்டும் என்று தவித்துக் கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இந்த வார்த்தைகள் கிடைத்தவுடனே இது அதிசயம் என்று ஏற்றுக்கொள்கிறார் அதிசயமாக உங்களுக்கு அந்த கருமை கிடைத்திருக்கிறதே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வில் இருக்கும்போது சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு வாலிபர் ஒருவர் என்ஜினியரிங் முடித்து விட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற ஒருவர் நீட்டியிலே என்ஜினியராகிறார் அவரை பார்ப்பதற்காக வேற ஒரு பந்தகோஸ் சபைக்கு போகும் பொழுதுல எல்லா சபையும் முழுகிதான் கொடுப்பாங்க நகம் போட மாட்டாங்க பரிசுத்தாமி உண்டா உண்டு பிரகன்னா இப்படி சொல்றீங்க அது மனுஷன் நடத்துற பாவத்தை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் சொன்னார்களாம் அந்த சபை எங்க இருக்கு அந்த மாளிகர் தம்பி அங்க போகாதீங்க போனாங்க திரும்ப வர்றது நலுசத்தை கண்டவர்கள் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவாங்க வேண்டாமன்று சென்றவர்கள் சரித்திரத்தில் இல்லை என்பது உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் எல்லாரும் வந்து ரஷ்மை பெற்றுக் கொள்கிறார் ரஷிக்கப்படுகிறவர்களை கர்த்தர நிரம்பு சபையில சேர்த்துக் கொண்டு வந்தார் ஹாலோ அவர் கேட்டார் இப்படி உங்கள் சபையில ஒரு உபதேசம் என்று சொல்லி கேட்டார் இன்னைக்கு இருக்கிற எந்த பைபிள் காலேஜிலும் நாங்கள் படிக்கவில்லை இயேசுநாதனத்தில் கற்றுக்கொண்டோம் என்று சொல்லி நிச்சயமாக போய் காலேஜில் அவர் சொன்னார் எனக்கு எல்லா சபையுடைய தெரியும் எந்த சபையிலும் இப்படி இல்லையே கடைசி காலத்தில் உள்ள ஒரு சக்தியை நீங்கள் உலகத்தில் அறிவிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அசம்பிளி சபை உலக நாடுகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்குள்ள சாற்ற வாங்கி தருகிறேன் நீங்கள் இந்த உபதேசத்தை காணப்போ என்று நான் சொன்னேன் விளையாதீர்கள் என்று சொல்லியே சொல்லியிருக்கிறார் காலத்துக்காக ஒார்ே இம் இந்த அதிசிய பெற்ற நாம் பாக்கியவான்களாக இருக்கிறோம் என்பதை உன்னத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் எவனுடைய நீர்மல் மன்னிக்கப்பட்டதோ எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான்கள் தான் பர்நகராஜ்யத்தில் சொல்வார்கள் பாக்கிய பெற்றால பாக்கியாங்க என்று சொல்லியே சொன்ன சொல்லுகின்றார் ஆம்புரியவர்களே அவரை வெளியே ஆட்சி பெற்றிருக்கிறதால நாம அந்த மறைச்சே காந்தபடி எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும் என்று இறையேசி சொல்லுறது சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற விபாக உற்பத்தி போன்ற அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது என்கொண்ட மேன்மை குறித்து எழுதும்போது சகாய செய்யும் மகிமை புரிஞ்ச பட்டயமும் அவர் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே அடங்குவார் அடங்குவார்கள் அவர்கள் மேடுகளை மிதிப்பேடுக தேசங்கள் சொமாக யாருமே கிடையாது ஆனால் பாவச்சிவதற்கு முன்பே இந்த தீர்மானம் வினாமரிடத்தில் உண்டாகிவிட்டது மனுஷனை உண்டாக்கப் போகுத சாப்பானவனை பாவச்சியமைப்பான் இந்த கட்டளை மேலமைப்பான் அப்போது குமாரனை பரிசலித்தி அவனை மீட்டெடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் வெளிப்படுத்தப்படும் என்று சொல்லி இருக்கிறபடினால் நமக்கு ஒரு தலைமை தந்து அவருக்கு சத்தியத்தை வெளிப்படுத்தி கொடுத்து அவர் உலகளாவிய அளவுக்கு செய்தி பரவிக்கொண்டே போகின்றது தேவரமியை ஆப்பிரிக்கா நாட்டிலும் நைஜீரியாவிலும் பல வாலிபர்கள் என்று கூடி ஆராயத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த பாவமளிப்பை பெற்றுக் கொண்டு வந்ததை குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று ஊழியர்காலங்களுக்கு செய்தி அனுப்பினார்கள் தேவஜமையை வார்த்தை கேட்கின்ற மக்கள் எல்லாரும் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் எத்தனவோடு செல்வ செலவு செய்தாலும் கிடைக்கக்கூடாத அந்த ரஷிப்பை நானும் பெற்றுக் வேண்டும் என்று வாஞ்சிகர மக்கள் உலகத்தில் பெருகி வருகின்ற பற்பனால் ரஷிக்கப்பட்டோம் ஆண்டவர் கைவிட்டு விட்டார் எல்லாரும் பரியாசம் வைத்திருக்கிறார் எல்லாரும் இண்டிக்க முடியாம தூசிக்க முடியாத மாற்றி விட்டார் என்று யாரும் எண்ணி விடாதே உன்னை பகைக்கள் உனக்கு இச்சலம் பேசி அடங்குவார்கள் புதிய உய்களுடைய சரித்திரத்தில் ஊழிய காலத்திலே அப்படிப்பட்ட எல்லா காரியம் நடந்து கொண்டிருக்கின்றது ஊழியத்தினுடைய முதலாக சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து பகைத்தார்கள் எப்படி இந்த ஊழியத்தின் ஆரம்பிக்க விடக் கூடாது பயமுறுத்தினால் ஓடி விடுவான் என்று சில நான் தனிமனிதனாக இருந்தால் ஓடி இருக்க முடியும் கற்பன் கூட இருந்தார்கள் சிங்கம் கட்சி கருது யார் பயப்படாமல் இருக்க முடியும் ஒரு நாள் ராத்திரி நாங்கள் காட்டுக்குள்ளே ஐந்து வருடம் வீட்டிலே தூண்டாதபடி காட்டிலேயே வருடம் நாங்கள் கிடையாது ஆளுக்கு நிறைய கருவே அன்றை குணத்துக்கார வண்டி ஓடு அப்படி யாருக்கு அந்த கருதி கிடைக்காது பிரயாசப்படுதல மாத்திரமா பல்களை முந்தி பங்கடைய முடியுமே தவிர பிரயாசப்படாத ஒருவருந்தேன்கு வந்து பெற்றுக் கொள்ள மாட்டான் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறேன் வீட்டில் என்னுடைய ரூமுக்கு அடுத்த ரூமில் என்னுடைய அண்ணன் இருக்கிறார் கொஞ்சம் பண்ணிட்டு பைத்திய நெருக்கங்கள் அவர்களுக்கு கொடுக்க கூடாது என்பதை எண்ணி நாங்கள் காடுகளில் போய் ஜெமணி கொண்டிருந்த பொழுது ஒரு நாள் நாங்கள் ரெண்டு பேர் தான் ஜமிட்டுக் கொண்டிருக்கின்றோம் ஊரில் பயங்கரமான சட்டம் கேட்டிருக்கின்றதும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டைகளோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற மாதிரி சத்தம் உண்டாகி கலவரம் உண்டாகி ஊர்காரங்கள அருவா கம்பல் என்று கட்டிருக்கிறது சங்கடமா இருந்தது என்னடா ரெண்டு பேரும் சட்டம் போடலாம் ஊரெல்லாம் நிலையிலே பக்கத்து கிராமத்தில் ஒருவர் பணமரை ஏறப்போர் அவர் அருவாழப் பாலையர் வாழ்த்துக்கிட்டு ஓடி வந்திருக்கிறார் வெட்டிபித்தலாம் நடக்கும் போது இன்னும் ஓடிடும் போது மணியில் ஒரு அம்மா மறுச்சு எங்கடா ஓடுறன்னு கேட்டது அந்த ஊரில் இப்படி கலவரமா இல்லை இல்லை ரெண்டு பகுதி காலம் ஜோ பண்றாங்க சட்டம் போடுறது யாரு தெரியுமா யூதா கூத்தர் சிங்கம் ஆலோரியா சிங்கம் கட்சிக்கிறது யார் பயப்படாமல் இருக்க முடியும் கருத்துல ரட்சிக்கப்பட்ட ஜனமையை உனக்கு அழைத்து விடலாம் என்று பலர் எண்ணுகின்றார்கள் பெருசவர்களை அடித்து புரத்தி விடலாம் அடக்கி விடலாம் என்று எண்ணுகின்றார்கள் அது நடக்காது என்பதை சொல்லிக் கொள்கிறேன் கரையாளனோடு உடம்படிக்கு சீரார் என்பது சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றேன் பிரியமான தேமஜனம் என்ற உலகத்தை உண்டுபடி ஆண்டவர் மானத்தி பூமி உண்டாக்க ஆண்டு சொல்கின்றார் என்ற அதிசயங்களை நடத்திக்கப் போகிறேன் அவர்கள் தெய்வம் என்பது உலகம் காண வேண்டும் என்று விரும்பி மனிதனுக்கு ரிட்சிப்பை அறிவிப்பதற்கு நாம் விரும்ப வேண்டும் என்பதை வைக்காதீர்கள் விளக்கை கொடுத்தி மரக்காலிலே முடிவைக்காதபடி விளக்கு மேல் வைக்கும் பொழுது வீட்டு மெச்சம் என்று சொல்லியிருக்கின்றது போல இந்த ஆண்டிலே நாடு வெளிச்சமாக வெளிப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் கர்த்தனா திசைகளை செய்ய போகின்றார் அதிலிருந்து எங்களை நேரடியாக தாக்கக்கூடாது தாக்க முடியாது என்பது அறிந்தவர்கள் மந்திரவாதி வைத்து ஆரம்பித்தார்கள் மறுவாரம் எங்கள் காட்டிலே ஜிவித்துக் கொண்டிருக்கும் போது வெள்ளிக்கிழமை பயங்கரமான குத்திலிட்டு அம்மாவாசை நிட்டு ரெண்டு ஊரடங்கு வஸ்திரம் தெரியும் அப்படிப்பட்ட உங்களுக்கு முகக்கூட தெரியாது அப்படிப்பட்ட எங்களுக்கு எங்களை சுற்றி சலங்கை மணி சத்தம் கேட்டுக் கொண்டே ஆண்டவர் சொன்னார் ஊர்தாரங்களாக சேர்ந்து மந்திரவாதியை பிடித்து மந்திரவாதம் செய்து இசைக்கு ஆதி ஒரு வாரம் வெளிநாட்டுக்கு வெளியுமாக மாநிலத்துக்கு சேலத்துக்கு போய்விடுங்கள் போய் அங்குள்ள ஊழித்து முடித்துக் கொண்டு வரும்போது நாளே மந்திரவாதி மிதிப்பாய் அப்படி ஒரு வாரம் கழித்து ஊழித்து முடித்து விட்டார்கள் வந்த பொழுது விட்டு போயிட்டார் சேர்த்து போட்டார் மறுநாள் காலையில் ராத்திரி வந்து பக்கத்தில் எங்களுக்கு ஒரு இரவை கணர் உண்டு அவங்க குளிப்பதற்காக வாலி எல்லாம் கொண்டு போய் தண்ணீர் அடித்து குளித்து கொண்டு வந்தார் வந்து என்ன ஒரு வாரமும் உங்களை ஊர்ல காலனி கேட்டாராம நாங்க வெளியேறி போயிட்டோம் தெரியுமா கேட்டார் கேள்விப்பட்டாரு உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் செய்திருப்பாரு கேட்டார் எங்களுக்கு விரோதமா தான் செய்வாரு அவர் மாத்திரமே அவரு கூட சேர்ந்த ஆட்கள் அவர் அன்னைக்கு போல வருதா மட்டும் பேச மாட்டாரு எ நம்மளும் கூட சென்றார்கள் தெரிஞ்சிருக்கிறேன் அவர் மீது சகாயி செய்யும் கேடகமும் மகிமைப்படுங்கிய பட்டயமாக இருக்கிறார் ராலோலியா எந்த ஆயுதம் வந்தாலும் தடுத்து நிறுத்துவதற்குரிய கேடகமாக நமக்கு இருக்கின்றபடியும் எதிர்களை அழிக்கக்கூடிய பட்டயமாக நம்ம இருக்கின்றபடியும் பயப்படாது என்று சொல்லுகிறார் பகைத்தவர்கள் விரோதித்தவர்கள் நாட்டை விட்டு போயிட்டார்கள் சந்தையில் இருக்கிறார்கள் அவர் கொஞ்சம் கொஞ்சமாக சபையை தேடி வந்து கொண்டே இருக்கிறார் முசிலும் ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது ஐந்தாமது ஆறு ஒன்பது பத்து வசனங்கள் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கின்றார் நாற்பது ஆண்டு திருச்சி சரித்திரத்திலே அவர் செய்திருக்கிற காரியங்களெல்லாம் ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் ஹலோ எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து கொண்டிருக்கின்ற காரியமாக இருக்கின்றபடி நாள் புரியமான தேவஜானமே பிரிச்சமியோடு நாம் சேர்க்கப்பட்டிருப்பது கைவிடப்படுவதற்காக அல்ல உலகத்தாரால் மிக இழிவாக பேசப்படுவதற்காக அல்ல இந்த உலகத்தில் நிவிருந்து வாழ்வதற்காக அலுவலியம் கருத்துகளை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று நாவுகள் சொல்வதை நீங்கள் கேட்கும்படியாக மேன்மையாக இருக்கிறோம் என்பது ஐந்து ஆண்டு முடிவு சுதந்திரம் செலுத்தியமாக அலுவலியம் அலுவியம் கோவியில் திருக்கம்பு சதவீதம் இரண்டாம் அதிகாரம் முப்பது முதல் முப்பத்தி இரண்டாயிரம் லோசர்களை வாசிக்கின்ற பொழுது அந்த விஷயங்களை குறித்து சொல்லியிருக்கிறத வாசிக்கிறான் வானத்திலும்க்கினி பு அதிசயங்களை காட்டுவே கர்த்த பயங்கரமான நாள் மாறும் அப்பொழுது கர்த்தடையாபத்தை தொழுகுளவனவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் இரண்டாவது கேட்கின்ற அதாவது வானத்திலும் ரத்தக்கிய புங்கள அதிசங்களை காட்டுவேன்டைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் சூரியன் இருளாகும் சந்தர்த்தமாக மாறும் அந்த யோசுவாமி வார்த்தையை கேட்டு சூரியனும் சந்தரணம் ஓடாமல் என்று இது நடக்க போறது தெரியுமா சூரியன் ரொத்தமாக சந்திரன் இருளாக மாறப்போகின்றது அதிசியங்களை காட்டுவேன் கருத்து பயங்கரமான மாறுமா ஆம் புரியுமா யாருமே மாற்றி வைக்க முடியாது விஞ்ஞானிகளாலும் மாற்ற முடியாது அது இயற்கை மாறி போட்டது என்று சொன்னார் யாராலும் மாறினது மாறினது எதற்காக மாறினது என்பதை மக்கள் அறிந்து கொள்ள முடியும் அந்த அளவுக்கு பெரிய திசை நமக்காகவே நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார் பிரிச்சமைக்காக நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார் உலகத்தில் உள்ள மக்கள் யாரும் மீட்க வைக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இருக்கின்றார் பிரிச்சமைக்காக இன்னொரு உலகத்தை ஆண்டு உண்டாக்குவதற்காக இருக்கிறார் என்பதை நாம் இந்த உலகத்தை அழிக்க வேண்டும் என்று அழியக்கூடிய கடைசி நாள் வரும்பொழுது இருளாக மாறிவிடும் சந்திரன் போயிடும் என்று சொல்லுகிறார் வானத்திலும் பூமியில் ரத்தம் அக்கிரி புகை சம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவன் என்று சொல்லியிருக்கின்றபடியினால் மக்கள் எல்லாரும் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் புகை சம்பத்தி யாரும் இருக்க மாட்டார்கள் அக்கிரி விழுகின்றார்கள் மீதாக திருச்சி புத்தகம் ஏழாவது அதிகாரம் பதில் இரண்டாவது பொழுது தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளையும் நடந்தது போல அதிசயங்களை காணப்படுமே மக்களை புறப்படும்போது செங்கடல் ரெண்டாக கொடிய வானைகளை அனுப்பி அவளை பகைத்தவர்கள் ஆராதனை தடை செய்தது மாத்திரமல்ல ஒரே நாள் ராத்திரிலே அரசு முதல் ஆண்டு வரைக்கும் ஒரு கஜீவன் வரைக்கும் எல்லா தலையீட்டுகளும் செத்து போய்விட்டது என்று செல்வத்தில் வாசிக்கின்றவர்களே இந்தியா தேசத்தில் ஆண்டு ஆராதனை செய்யக்கூடாது என்ன நடக்கும் தெரியுமா அதிசயங்களை கற்றுக்க போகின்றார் எனக்கு ஆராதனை செய்யும்போது என்னுடைய என்னுடைய பிள்ளைகளை போகவிடு என்னுடைய குமாரன் அவன் எனக்கு புத்திரன் எனக்கு ஆராதனை செய்யும்போது அவனை போகவிட மாட்டேன் சொன்னால் உன்னுடைய சேஷ்ட புத்திரனை சங்காரிசங்களை அதிசயத்தை நடப்பிட்டு ஒளிந்து கொள்வார்கள் ஆலயத்துக்கு நிறைய பேர் பைவலெல்லாம் எடுத்துட்டு போக மாட்டாங்க தெரியும் மேல பைவலை போகலாம் இப்பொழுது மாறி இருக்கிறார்கள் தேவ ஜானமே அதிசயங்களை காண செய்ய போகிறேன் மறுபடியும் இஸ்ரோ மக்கள் மத்தியில் அதிசயத்தை நடக்க படப்பெய்யப் போவதில்லை அந்த அழிவுக்காக இப்போ வைத்திருக்கிறார்கள் அன்றை கிறிஸ்து நாட்கள் அழிக்கப்பட போகிறார்கள் ஏதோ கடவுடை நாமத்தொண்டபடி நாள் ஆசை வைத்து ஒரு அழிவு காக்கப்பட்டு வைத்திருக்கின்றது யாக்கோது ஒரு இக்கட்டு காலம் வரும் ஒரு அறுவடையின் காலம் அங்கே ஆகின்றது திருச்சபை கட்ட ஆண்டவர் சொல்லுகின்றார் நமக்கு ஆண்டவர் சொல்கிறான் எய்ட் இருந்து பெறப்பட்ட நாளில் நடந்தது போல மறுபடியும் மலுசியங்களை காண செய்தியே ஹால அலு வேண்டும் என்பதற்காக அவர்களால் தெய்வம் என்பதை ஜாதியில் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வந்தாரன் அதுபோது இந்த ஆண்டிலும் ஏற்றுக்கொள்வதற்கு ஏராளமான மக்கள் வர வேண்டும் என்ற ஆண்டு அதிசிய அற்புதங்களை நடப்பிப்போம் என்று சொல்லுகிறார் என்பதை மறுபடியும் அற்புதத்தை செய்துடைய மகிமையை வெளிப்படுத்தினார் முதலாம் அற்புதத்தை கலில் உள்ள கானாவூரில் செய்து தம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் திருச்செயில் உள்ள பிள்ளைகள் எல்லாரும் விசுவாசத்திலும் வல்லவர்களாக மாறுவதற்காக பேருடைய வெளியரங்கமாகப்பட வேண்டும் என்பதற்காக நமூகத்திலே அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய போறார் என்று பரிசுத்தாடி என சொல்லுகின்றார் எங்கள் ஆண்டவர்தான் உலகத்தை உண்டாக்கிறது என்பதை அறிந்திருந்த வைராக்கியமாக சொல்வதற்குரிய பலன் நம்ம இல்லாமல் இருப்பதற்கு அது விசுவாசிப்பேன் விசுவாசத்திலே வளராமல் இருக்கின்றபடி அப்படி ஆகின்றது அடுத்த நம்ம விசுவாசத்தை அற்பிக்க செய்ய போகின்றார் அந்த முதலாவது அற்புதம் அனுப்பிப்பதற்கு என்ன காரணமாக இருந்தது என்ன என்று சொல்லி நாம் அறிந்து கொள்வது அவருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை நம்பிக்க வேண்டும் என்று விரும்பி தடவைகளில் நெருங்கி வருகின்றார் அற்புதங்கள் போது அவரது ஆவியில தெரிகின்றது கருத்தரேதாவது புதுமையான காரியங்களை செய்யலாம் செய்ய போறார் என்பதை உணர்ந்திருந்த போதிலும் அநேகருக்கு தடை மட்டும்தான் என்ன காரணம் தெரியுமா கர்த்தர் சொல்லுகளை செய்ய முடியாத ஒரு மனதலை மூன்றாம் நாளிலே ஒரு கல்யாணம் நடந்ததுங்க அந்த மூன்றாம் நாள் எழுதுனாங்க மூன்றாம் நாள் என்ன கிழமை தெரியுமா செவ்வாக்கிழமை வாரத்தில் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை தென்கிழமை செவ்வாக்கிழமை செவ்வாய் இந்துக்கள் கல்யாணம் செய்ய மாட்டாங்க முதலாவது அற்புதத்தின் தெரியுமா இந்த மூன்றாவது நாள் செவ்வாய்கிழமை கரையாண வீட்டிலே முதல் அற்புதத்தை சென்றார் வாசிக்கலாம் தாய் வங்கி இருந்தால் சீசனும் இந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் திராட்சணம் குறையப்பட்ட போது அவரை நோக்கி அவர்களுக்கு திராட்சணம் இல்லை என்றால் உனக்கும் இல்லை நிறுத்திக் கொள்ளுங்க அவர் செய்த முதலாவது அறுப்பது அதுதான் என்று தெரிவித்து அப்படி இருக்கும்போது அறிந்து கொள்வதற்காக வீட்டில பல அற்புதங்களை அவர் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் தாயாருக்கு தெரியும் ஆகினாலும் இங்கேயும் அதை செய்ய முடியுமே இந்த நாள் குறைகிறது இல்லாமல் போகிறது என்று சொன்ன பொழுது எனக்கும் எனக்கும் என்ன என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்லிவிட்டு வாசிக்காரி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அவன்படி வாழ்க்கையில் அற்புதம் நடப்பிக்க வேண்டுமா நான் என்ன செய்ய வேண்டுமா அவர் என்ன சொல்கிறாரோ அதை நாம் அப்படியே செய்வது மாற்றி செய்யவே நம்ம சூழல் அதெல்லாம் செய்ய முடியாது என்னுடைய குடும்ப கௌரவம் அப்படிலாம் செய்ய முடியாது சமுதாயத்துடைய சூழல் இப்படி எல்லாம் வாழ முடியாது என்னெல்லாம் எண்ணிக்கொண்டிருப்போம் ஆனால் நிச்சயமாக அற்புதங்களை செய்ய முடியாது அவர் உங்களுக்கு என்ன சொல்வார் இந்த ஆண்டு அற்புதங்களை நடப்பிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக அதிசயங்களெல்லாம் காணக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்லி இருக்கின்றபடி வாழ்க்கையிலும் அதிசயங்கள் வேண்டும் அறுப்புதெல்லாம் நிகழ வேண்டும் என்று திரும்பியிருக்கிறதான நாம் ஏசுநாதர் சொல்லுகிறதை மாத்திரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி வேதமா கற்றுத்திருக்கின்றது தானா சாதாரணமாக பேசும்படியான அனுபவத்தை பெற்றிருக்கின்றபடி நான் அவர் பேசுவதை அப்படியே கேட்டால் என்பது செய்யுங்கள் எங்க கூட வாழ்க்கையில் அறுப்புதான் நீ நாற்பத்தி ஆறாவது சிறுத்திரே சொன்ன சொல்லும் பொழுது வருத்தமான ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது மாசிக்கலாம் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லியும்படி நீங்கள் செய்யாமல் போயிருவே நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் போகிறேன்னா ஆண்டவர் வணங்குகிறீர்கள் அற்புதங்களை நடப்பிக்க முடியவில்லையே அதிர்ச்சியை காண்பிக்க முடியவில்லையே காரணம் என தெரியுமா நான் சொல்லுகிறபடி நீங்கள் செய்யாமல் என்று வருஷத்தின் ஆறு நாட்களில் ஒரு புதிய தீர்மானத்தை எடுத்துக்கொள்வோம் வாழ்க்கையை சொல்லுகிறதை மாத்திரம் செய்வேன் தலை போகிற காரியமாக இருந்தாலும் ஆண்டவர் மறுக்கிறது நான் செய்ய மாட்டேன் என்று தீர்மானம் எடுத்துக் அடுத்து நீங்கள் அதிசயங்களை காண முடியும் இருந்தது வேலை வந்தவுடனே சி வேலைக்காரரை கூப்பிட்டு சொன்னார் தொட்டிலெல்லாம் தண்ணி நிறப்புங்கள் என்று சொல்லி கால் கழுவுவதற்காக சாப்பிட்ட உறவு கைகழுவதற்காக தான் நம்ம நாட்டில் கல்யாணம் தண்ணி வச்சிருப்பாங்க கல்யாண மண்டபத்தில் வச்சிருக்கிறோம் வீடுகள் எல்லாம் அநேக வீடுல கன்னியாகுமரி ஜில்லாவில் பார்த்தவர் கொண்டு வந்து ரெண்டு சேரண்டா கிடக்கும் கூட கிடக்காது யாரும் தூவி தீர்வாங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு கை விடுவதற்கு ஆலிங்கனம் பண்ணி அழைத்து உட்கார வைக்கணும் இது யூதருடைய பாரம்பரியம் அப்படித்தான் அங்கே கல்யாண விருந்துகளை நடத்துகிறார்கள் அது இங்க அப்படியெல்லாம் இல்லை அதனால அப்படி காவ்களை கழுவதற்காக சுத்திகரித்துக் கொள்வதற்காக போடப்பட்டிருந்த கற்சாடியிலே அப்ப கடத்தலையிட முடியாதுன்னு விட்டு விடுவோம் இல்ல உங்ககிட்ட சொல்லிட்டு தானே நாங்க செய்தோம் எங்களுக்கு இப்படி ஆட்சி வெளிப்பட சொல்ல வேண்டும் ஆலோசனைகளுக்கு ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் விழுந்து போவார்கள் படித்திருக்கலாம் பட்டம் பெற்றிருக்கலாம் உயர்ந்த பதவிகள் இருக்கலாம் ஆலோசனை இல்லாத மனுஷன் செய்கிற எல்லா காரியமே வேதனையாக மாறும் அறிக்கை என்று ஒவ்வொரு மனுஷனுக்கு முன்பாக ரெண்டு வழிகளை ஆண்டு வைத்திருக்கிறார் மரண வழி ஒன்று ஜீத வழி மரண வழி என்று சொன்னால் தெரியுமா மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு அதனுடைய முடிவு மரண வழிகள் ஜி ஆண்டி சொல்லுகின்றபடி நடக்கின்ற வழிதான் ஜீவலு ஆகினால் திருச்செவின் பிள்ளைகள் ஜீவ வழியிலே நடத்தப்படுவதற்கான வேறுபாடுகளை கருத்து செய்து நடத்தி கொண்டிருக்கின்றார் இடை குடும்ப காரியங்களிலும் பிள்ளைகளை காரியங்களிலும் சொந்த விருப்பங்களை நிறைவேற்றுவதற்கான சில வேலைகள் வருகின்ற பொழுது நாம் தோல்வி அடைகின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை நம்பிக்கை பெண் பள்ளிகள் எல்லாவற்றுக்கும் எதிர்பார்த்து அதிசயங்களை காண வேண்டும் என்று தண்ணீரை கொண்டு கொண்டு போய் பந்தி சாரிப்பு காரணத்தில் கொடுங்க இரண்டாவது ஒரு வார்த்தை புறப்பட்டது முதல்ல தண்ணீரை நிரப்புகள் என்று சொன்னால் நசமாகவில்லை அடுத்த வார்த்தைக்காக காத்திருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்னாலும் தான் இல்ல எல்லாம் செய்தும் உங்க நடக்கல மறுபடியும் வேற எதையும் சொல்றாங்க அப்படின்னு நான் வேண்டாமல் கொண்டு கொண்டு போய் தந்தி சாரிப்பு காரணத்தில் கொடுங்கள் வெறும் தண்ணீரைத்தான் கொண்டு கொண்டு போனார்கள் ஒவ்வொரு அழுகிய அரசு மாறிவிட்டது தேவச்சானமே இந்த முதலாவது அற்புதத்தை கானாவூர் கல்யாண ஆண்டவர் செய்தார் நமது வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று அதன்படி ஆகியவழி சிலை தாய் ஒரு கட்டளிகின்றார் அதன்படி செய்திகள் அது உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கு ஆதரவாமைத்த பொழுது யாரிடத்திலும் ஆலோசனை கேட்கவில்லை சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருக்கிறார்கள் அப்பாட்ட கேட்டபோது அப்பா மறந்தார் அவங்களுடைய குடும்பத்தில் கட்ட முழு அவர்கள் ஆறு மறுத்தாள்கள் அப்பா சொன்னாரோ உங்ககிட்ட பேசின ஆண்டுகள் என்கிட்ட பேசினா தானே அப்ப பையனை அழைப்பிக்க முடியுமே சாரித்து சம்பாஷன் நடந்ததாக சரித்திர அரசு எழுதியிருக்கிற அழுவேந்திர எழுதப்படவில்லை ஆமரராமதேவன் அழைத்த பொழுது விதமாக சொல்லுகின்றார் ஆதி ஆசம் பனிரெண்டாம் ஆறு ஒன்று சில வசனம் பற்றர் ஆபிரகாமை நோக்கி பற்றர் ஆபிரகாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் நேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் தகபோட வீட்டை விட்டு புறப்பட்டு உன் தாம்பூருடைய வீட்டையும் பரபொட்டு நான் உனக்கு காண்விக்கும் தேசத்துக்குப் போ நான் காண்விக்கும் தேசத்துக்குப் போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்கி உன்னை ஆசீர்வதித்து உன்னை ஆசீர்வதித்து तेरे பெருமை உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாய் இருப்பாய் ஆசீர்வதிக்கிறவளே ஆசீர்வதிக்கும் கிரவனே ஒரே ஒரு காரணம் என்று தெரியுமா கடவுளை சொன்னதற்கு நாம் கீழ் படிந்தார் புதுகா சந்ததியில் இயேசுநாத பிறந்து உலகம் அனைத்தும் உள்ள மக்கள் எல்லாரும் ஆசீர் இருக்கிறார்கள் நாமும் ஆசீர் நமது மூலமாக நம்முடைய பிள்ளைகள் சந்தைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார் அப்போது வருகின்ற ஆசீர்வாக்கம் நீங்களே தடை செய்து கொள்ளுகின்றீர்கள் அற்புதங்களை நினைப்பிக்க விட ஆளுங்கள் தடை செய்து கொள்ளுகிறீர்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து பாருங்கள் எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த காலத்தில் தேவனுடைய விருப்பத்தை நாம் மீறினோம் பேருட சீ கொடுக்காமல் போனோம் பேருட சத்தத்தை அறிந்திருந்தும் அதன்படி நடக்க மனம் இல்லாமல் போனோம் என்பதை உணர்ந்து பாருங்கள் அந்த காலங்களை மறுபடியும் மறந்து விட்டு ஒரு கேசி விட்டு விட்டு இன்று முதல் ஒரு புதிய தீவிரப்படுத்திய ஆண்டு எனக்கு என்ன சொல்லுறாரு அதன்படி லாம் செய்வேன் வேணா சமத்துல எப்படி வாசிக்கிற உவகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் என்று முதல் செயலாம் சிறந்த வாசிக்கலாம் உவாகம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் விதிக்கிற தேவனாயி கருத்துடைய கற்றலின்படியெல்லாம் செய்தி கவனமாக இருக்கும்படிக்கு உண்மையாக செய்வெடுப்பாயினால் தேவராயி கத்திர பூமியில் சடல ஜாதிகள் மேன்மையாக வைப்பார் இவன் தேவராய கத்திர சத்தத்துக்கு செய்வெடுக்கும் போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் உண்மையில வந்து உனக்கு பாலிக்குமாலேயா உலகத்தில் ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் தேவை பதினான்காம் வசனம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது யாருக்கு அது கிடைக்கும் தெரியுமா இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவன் ஆகிய நாம் செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு சத்தத்திற்கு உண்மையாக செய்து பொழுது இப்படி கடவுளை ஆசீர்வதிப்பார் குடும்ப செவங்கள் வீட்டில் ஐந்து மணிக்கும் பன்னெண்டு மணிக்கும் ஏழு மணிக்கும் தெரியுமா கடவுளுடைய பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக பேருடைய கட்டளை அமைந்திருக்கின்றது அதை அனைவரும் வாரத்து ரெண்டு தரம் எப்படியாவது உபாசிக்க வேண்டும் பரிசீலு சதுசீருடைய நீதியை பார்க்கிறோம் உங்கள் நீதி அதிகமாக இல்லாட்டு போனால் தேவையான பிரவேசிக்க மாட்டேன் வாரத்துக்கு வாசிப்பார்கள் ஆசைகளில் ஆனால் பெருமையாக வாழ்ந்து கொண்டது தாழ்த்து விட்டு போயிட்டால் நம்மை கருத்துற வாய்ப்பு இருப்பது எல்லா உபதேசத்தை கை கொள்வதற்காக வாரத்தை ரெண்டு பேரும் ஒரு நேரம் கூடாசிக்காத நிறைய பேரை உட்கார்ந்து அப்படின்னா அந்த மாதிரி கவலைப்படுறது கிடையாது எனக்கு இருந்த சாப்ப வேலை செய்ய முடியாது நம்மை அழைத்து கட்டளைகளையும் புறமான தந்திருக்கின்றபடி நான் இந்த வருஷத்தின் ஆரம்ப நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க இந்த ஆண்டோட வார்த்தையை அவர்களும் தள்ளி போட மாட்டேன் அவர் என்னை கொண்டு போட்டால் அவரும் இந்த நம்பிக்கையாக இருப்பேன் உணர்வுகளோடு வாழ்க்கை அமைத்துக் கொள்வது கருத்தர் அதிர்ச்சியை ஆமரகம் புறப்பட்டு சிலவர் கேட்கல அங்கு வீடு வாசல் கிடைக்குமாறு கேட்கல அப்படியாக புரிய மாண கருத்தருக்குமான சீவார் நம்பிக்கை ஒன்று கூட கடந்து போனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு விருத்தி அப் பம்பாய் செல்ல வேண்டும் அங்க உங்களுக்கு பாஸ்போர்ட் வரும் அங்கிருந்து போறதுக்கான ஏற்பாடு செய்யப்படும் என்று உத்தரவு கொடுத்தார்கள் அதற்கு முன்னாலே பாஸ்போர்ட் எங்களுக்கு வெளிநாட்டுக்காரத்துக்கு போகல இருக்க வேண்டும் வானம் உண்டாகிறது என்று சொன்ன அப்படியே உண்டாகிவிட்டது பூமி உண்டாக வேண்டும் என்று சொன்னால் அப்படியே உண்டாகிவிட்டது அது மனதிலே பூமி குழி என்ன ஆண்டு இருக்க வேண்டும் என்று விரும்பி அத்தனையும் சேர்த்து உண்டாகிவிட்டது என்று சொல்லுகின்றது மாற்றம் மனிதனுடைய தேவையான பொண்ணும் பொருள்களும் நிறைந்ததும் பைரங்கள் நிறைந்ததும் ஐடுகள் நிறைந்ததும் எண்ணெய் நிறைந்ததும் பலவிதமான மனுஷனுடைய தோழலாக நிறைந்த ஒரு பூமியாக உண்டாக்கி இரவன் என்று ஏங்க செய்திருக்கிறார் என்பதை அறிந்திருக்கின்றபடிதான் நமக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் என்று வைத்துக்கொள்ளுங்கள் கை கொள் நேரம் குறிப்பிட்டாகிவிட்டது நாளை தினம் என்று வெளிப்படுத்திவிட்டது சபைக்கு வந்து கொண்டிருந்தார்கள் படித்தவர்கள் அவர்கள் பேசிக் கொண்டார்கள் இதுவரை சொன்ன வெளிப்படுத்தலாம் நோக்கி ஒரு சரியானது இந்த ஒரு காலில் நடந்து விட்டாலே தான் சபையில்தான் நம்பிக்கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்று பேசிக்கொண்டாலும் நமக்கு நம்ப புறதான் இந்த செயலம் கிடைத்தது புறப்படும் பொழுது கைகள் இருந்த காசு எவ்வளவு தெரியுமா ஒரு ரூபாய் ஐம்பது காசு ஒன்னாயிரம் ரூபாய்தான் கையில் இருக்கு எங்க புறப்பட்டு தெரியும் போறது தெரியுமா சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு தீலியா உன்னை அனுப்புகிறவர் நான் ஆபரகாமுக்கு அந்த உணர்வு இருந்தது மையின் சாராலை அறிவித்த போது எந்த மனுஷனையும் பார்க்கக்கூடாது பொய்யன் உள்ள மனுஷன் நண்பதற்கு அவர் எம்மா திருமணம் எழுதியிருக்கின்ற ஆவியானவர் பழப்பனாகிய அவரகாமி உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள் கற்பூரி வார்த்தைகளுக்கு நடந்துக்குரிய ஒரு மனுஷனாக அவரகம் இருந்தார் புதிய ஜனமே அந்த உணர்வு நம்முடைய இல்லத்தில் உருவாக்கப்படும் உங்களுடைய வாழ்க்கையை அதிர்ச்சியை அனுப்பிக்க வேண்டும் கருத்தருடைய குடும்பத்தில் இறங்க வேண்டும் என்று வாங்குகிற செலவு செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்து நாங்கள் ஒன்னரை திருநெல்வேலியோட காலி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் யார் செலவிச்சிருப்பாங்க நீங்களே பாருங்க கருத்து ஒரு தோகனை அனுப்பினார் அவர் கூடவே வந்து எங்களுக்கு எல்லா கொடுத்து பாஸ்போர்ட் எடுக்க ஏற்பாடு பண்ணிவிட்டு அவர் போய்விட்டார் நாங்கள் அங்கிருந்து பொம்பாக்கி சென்றோம் அங்கே சென்ற பிறகு கப்பலில் செல்ல வேண்டும் என்று வாங்கித்திருந்தோம் பேச ஆரம்ப காலம் இங்கே இருபது ரூபாய் வாடகை ரெண்டு கொடுத்துக் கொண்டிருந்தோம் கொஞ்சம் விசுவாசல் அங்கே விசுவாசித்தல் சிலம சபை ஓடி கொண்டிருந்த ஆராதிப்பதற்கு இடம் கிடையாது ஆராதிப்போம் வருவதை காணிக்கிறது வாடகை மாத்திரம் சரியாக அப்படி இருந்த காலத்தில் நாங்கள் வெளிநாட்டிலே சொல்வதற்காக சென்றிருந்தோம் பலருடைய உள்ளத்தில் ஆவியானவர் பேசி எல்லாரும் உதவி செய்து பின்னர் விமானத்தில் அமைப்பு பதினாயிரம் ரூபாய் செலவு செய்து போய் வரும்படியான ஒழுங்கை கத்தர் செய்தார் மாற்றி விட்டபடியினால் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்பி ரச்சித்திருக்கிறார் என்பதை அறிந்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்வதற்கு ஆயத்தப்படுவோம் பன்னீரை ரசமாக அவர் மாற்றப்போகின்றார் அதிசயங்களை காண சொல்ல தேவன் என்று சொல்லி பக்தர்கள் பாடி இருக்கிறார் ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் நாலாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வரை உள்ள வசனங்களை அடிக்கடி நான் வாசிக்கின்ற அடிக்கடி பிரசிங்க அதிசயங்களை காணச்சி என்று சொல்லி இருக்கின்றால் யார் யாருக்கு என்னென்ன காரியத்தில் அதிர்ஷ்டம் நடப்பிக்கப்பட என்று விரும்பிக் கொண்டிருக்கின்றமோ அவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளை கைகொள்ள வேண்டும் என்று உங்களை மக்கள் சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற வாசிக்கலாம் பார்த்தின் புத்திர மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரி எலிசாவை பார்த்து உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான் என்பதை உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவியல் மதம் கொடுத்தவன் என்னுடைய இரண்டு குமாரையும் அடிமைகளாக்கி கொள்ளும்படி வந்தான் என்று சொல்லி அந்த அம்மையார் பேனுடைய மனுஷனிடத்தில் சொல்லுகின்றான் அடிமையாக்கி கொள்கின்றது பணம் தருகின்ற மூணு வருஷத்துக்கு பிள்ளைகளை வேலை ஆட்களை அடிமையாள அழைத்துக் கொண்டு போவார்கள் ஆறு வருஷம் அமீதமாக அடிமையை வேலை செய்யலாம் ஏழாவது வருஷம் விடுதலை செய்துவிட வேண்டும் சட்டம் எழுதி கொடுக்கப்பட்டிருந்தது அதனால் ஆறு வருஷத்துக்குரிய சம்பளத்தை முன்பணமாக கூட கொடுத்து விடுவார்கள் கடலாம் திருத்துவிட்டு அவளை கொண்டு போன திரும்ப உயிர் மாத்திரம் திரும்ப வரும் அப்படி உழைக்க வைத்து உழைக்க வைத்து இலக்கி வைத்து ஆகாரம் அடிமையாக நடத்தி அனுப்பிவிடுவார்கள் அப்படி ரெண்டு பிள்ளைகளையும் இளம் பேரையும் கொண்டு போய் வேலை வாங்குவதற்காக கடன் நாங்கள் கடனுக்கான பணத்தை தந்து விடுகின்றோம் அடிமையிலாக வேலை செய்யும் என்று சொல்லி பிள்ளைகளை அடிமைகளாக கொண்டு போவதற்கு கடன் கொடுத்து வந்திருக்கிறார் இந்த தாயிரங்க தெரியுமா அவர் ஊழியக்காரனாக தான் இருந்தார் ஊழியக்காரனுடைய வாழ்க்கையில் கடன் வந்திருக்கிறது எதற்காக கடன் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறீங்க பயிற்சி கொடுப்பது போல தீர்க்கத்தரச ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது அதுல தீர்க்கரச ஒரு தீர்க்குடைய புத்தர்களாக இருந்த ஒரு தேவையுடைய மனைவி எனக்கு இருக்கின்றடுகளையும் கடன்படுத்து அடிமையாக்குவதற்கு வருகிறார்கள் நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றனர் தேவ ஜனமி ஆலோசனைக்கார நமக்கு இருக்கின்றபடி நான் ஆலோசனை கேட்டி அதன்படி செய்வதற்கு மக்கள் கவனமாக இருந்து சொல்லுகின்ற ஆலோசனை மேறாதபடி பலருக்கு சில ஆலோசனை சொல்வது ரொம்ப கஷ்டமாக இருக்கின்றது அப்படி சொன்னால் அது கேட்க மாட்டார் என்று தெரியும் அதனால சோர்ந்து போடுவார் என்று தெரியும் அதனால கடவுளுடைய வார்த்தைகளையும் சிலருக்கு சொல்ல வேண்டிய நேரத்தில் ஆகிவிடுகிறது உணர்வுகளோடு காணப்பட வேண்டும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் கர்த்தரமை அளிப்பதற்காக நம்ம இல்லாமல் ஆக்கி விடுவதற்காக அல்ல நமக்கு ஆலோசனை தருவது நம்மை ஆசைத்து நம்மை பெருமை செய்வதற்காக அலியா உள்ளதை அப்படியே சொல்ல சொல்ல மாட்டாங்க இருந்தாலும் வீட்டில ஒன்னும் கிடையாது அதாவது ஆசீர்வாதம் வாங்க வேண்டியதான் வருகின்றோம் அந்நியாசி புறாலை போல மறைக்கின்ற அப்படி இல்லாதபடி மிக விழிப்பாக இருந்து உங்கள்கிட்ட எண்ணமா இருக்குது வீட்டுல ஒரு வாசிகளை தொடர்ந்து என்ன இந்த அம்மா வீட்டில் பார்த்து தெரியும் உறுதிக்காரனுடைய வீடு இப்படித்தான் இருக்க முடியும் வெறும் வேற அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் என்றான் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை ஊ ஆசைதான் தப்பா நினைக்கிறாங்க என்ன விளக்கு நின்று விட்டு அதுக்கப்புறம் தீவண்டி மனுஷடத்துல சொல்ல போகின்ற நம்மளுக்கு டேங் சொல்றதுக்கு ஒரு மாசம் கிடைக்க ரெண்டு மா மறந்து போயிட்டேன் வேலையிலிருந்து பூசி ஆயிட்டேன் ஆனாலும் உங்கள்ட்ட சொல்ல கூட முடியலன்னு தான் நம்ம சொல்றோம் அற்புதம் நடந்த கடனை திருந்து மீந்ததைக் கொண்டு நீ உன் பிள்ளைகளின் ஜீவனம் பண்ணுங்கள் என்றால் எண்ணதான் ஒருவார சாப்பாட்டுக்குதான் காடும் கடனம் தீராது கஞ்சியின் கிடையாது அதிசயங்களை காண செய்ய போகிறோம் கடத்த நமக்கு சொல்வதை செய்யும்பொழுது அதிசயமாக மாறிவிடுகின்றது அவர்கள் பேரே அதிசயம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது அதிசயம் ஆரம்பித்து இருக்கிறார் எதிர்பார்க்கிறது தெரியுமா அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க புரிதமான தீர்மானம் எடுத்துக் கொள்ளுங்க இனி ஆண்டு சொல்வதற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் வேறு மாதிரி ஆகி கண்டு சத்திற்கு உண்மையாக செய்யால் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்மையில் வந்து பலிக்கும் மேலாவாய் மாலாகாமல் தலையாவாய் இன்று சொல்லி முடித்திருக்கின்றது அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் ஒன்றை கோடுத்து ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக விரைந்த நன்மையாக அதிசயமாக மாறும் என்பதை இறைவாக்கு சொல்கிற என்பதை உபத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் விதமாக விசுவாசிக்கிறவர்கள் வார்த்தையை யார் யார் விசுவாசிக்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த நன்மை கிடைக்கின்றது விசுவாசம் இல்லாத மாறுபாடு உள்ள சந்திதியை ஒரு நாள் சொல்லுகின்றார் மங்களாந்தனம் மாற வேண்டும் அது நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமாக மாறிவிடுகின்ற வாழ்க்கையில் ஏராளமான புதலை கத்தன் செய்திருக்கிறார் முதல் முதலாவது என்னுடைய குடும்பத்திலே நடந்த ஒரு பெரிய அதிசயம் அடிக்கடி நான் சொல்லியிருக்கின்றேன் வீட்டிலே மண்ணெண்ணெய் இல்லை கடையிலும் மண் இல்லை பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்கு அப்பொழுது நடந்து கொண்டிருந்தது அந்த நாட்களில் மண்ணெண்ணெய் போக்குவரத்துல நிறுத்தி விட்டார்கள் அங்காங்க பெட்ரோல் டீசல் டேங்குகள் எல்லாம் லாரிகளை தீய வைக்கிறாள் சொல்லி அறிந்து மண் எண்ணெய்கள் நின்று போய்விட்டது பல சில கொண்டிருந்தோம் அங்கு மண் எண்ணெய் இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வீட்டுக்கு வந்தோட மனைவி சொன்னார்கள் மண்ணெண்ணெய் இல்லையா பரவாயில்லை அடுப்பு கடி போட்டு அடுப்பு கொள்ளலாம் பண்ணிவிட்டு சொல்லி மாலையில வந்தோடனே ஜெயிப்பது என்னுடைய பழக்கம் என்ன பகல் முழுதும் வாசிக்கிற வேலமாக எனக்கு விளக்கம் தருவார் ஆண்டு ஒரு பைபிளை கொண்டு வைத்துக் கொண்டு அப்படித்தான் வேதத்தை படித்து குடும்பத்தில் அப்படி வேதத்தை விளக்கம் தெரிவதற்காக நான் முழங்கால் படி ஜபித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆண்டவர் பைபிளோடு கூட தான் வந்தார் கேட்டார் பைபிளோடு எல்லா அவசரத்தையும் விசுவாசிக்கிறாய் கேட்டால் ஆம் ஆண்டவரை விசுவாசிக்கிறது முடியுமா புறப்பட்ட வார்த்தைகள் அப்படியான விசுவாசிக்கிறாயாது என்று எழுதியிருக்கிறதே ஹாலே லூயா இதை விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி பாய்மணி எனக்கு முன்னால தாழ்த்தி வரல வைத்து அந்த வசனத்தை காட்டுகின்றார் நான் சொன்ன சுவாசிக்கிறான் தூதர் காட்சிகளாக மாற்ற முடியும் அக்கீரை ஜுவாலியாகவும் செய்ய முடியும் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார் ஒரு தேவதூதனை அனுப்பி உதவி செய்வன் என்று கேட்டார் அதிசயங்களை காணச்சிய போகின்றார் அவருடைய வார்த்தைகளை யாரும் அவருடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அதிசயம் அனுப்பிக்க போறது ஜம் பண்ணோம் காத்து அடிச்சா பிள்ளை காற்று தான் முந்தினாள் வீட்டுல ஜெப கொண்டு நடந்தபடினால் சவுலர்ந்து மீது எண்ணெய் எல்லாம் லைட்ல ஊற்றி வைத்து விட்டோம் அடித்து விடுறது மறுகின்றது காற்று மாத்திரம் தான் எரிக்கிறது நெருப்பு வார்த்தை அப்படி மாற்றுகின்றார் புதியமானவர்களே இந்த வார்த்தையை அனுப்புகிற காயமாக வாக்கி முடிச்சே அப்பந்தது பக்கத்து வீட்டில் உள்ள சில பெண்கள் வெளியே போட்டேன் காவிரி வாங்குறதுக்கு எனக்கா நீங்க இதுவரைக்கும் போய் சொல்லாம இருக்கீங்க போய் சொல்ல மாட்டோமே ஏன் கேக்குறீங்க எனக்குதான் கொஞ்சம் மண்ணெண் இருக்குன்னு சொல்லிருக்கலாம் இல்லையா இந்த கையெடுப்பு கொஞ்சோதம் எண்ணெய் கட்டுற தரமாட்டேன்னு சொல்லி சொல்றீங்களே எங்க எண்ணெய் இல்லாத இல்லதான் அனுப்பிங்கிறது கழிச்சு பேருந்து கொஞ்சம் பேர் கூட்டிட்டு வருவோம் ஊத்தி கம் அதுக்கப்புறம் இங்க முன்னாள் வயத்து பத்து வயது நீங்கள் காட்ட வேண்டும் அப்போ உங்களுடைய ஆண்டவர்கள் பண்ணிட்டு அவங்கள கோவிட்டு திறந்து காட்டு கருத்துல அதிசயங்களை நடைபிப்பார் அதிசயத்தை நடப்பிப்போம் என்று சொல்லுகிறார் அம்மா இருந்து ஒன்னா வர சூடா இருக்கிறோம் சூடு இல்ல என்ன இல்ல சரி இப்ப இங்க முன்னால வச்சு பட்டவ இங்க பாக்கலாம் மனதக்குள்ளோன்னிட்டு பட்ட வச்சிருக்க ஸ்டவ் ஏரியா ஆரம்பிச்சது நடந்தினத்தை ஒவ்வொரு வீட்டுக்கு முன்னாலும் ஒரு துளசி இருக்கு ஒரு பூடம் கட்டி துளசி வைத்து தண்ணி ஊற்றி கொண்டிருப்பார்கள் நாத்தியனாக இருக்கும் போது எல்லாம் குளிச்சுட்டு தண்ணி ஊற்றணும் எவ்வளவு பனியானாலும் மழையானாலும் ஐந்து மணிக்கு அவர்கள் நம்ம ஆட்கள் ஐந்து மணிக்கு ஜமான் இழுத்து முடியும் அலரம் அடிச்சா அதையும் தண்ணி அடிச்சிட்டு அடிக்கட்டிட்டு பேசாம உரங்கிற புழக்கம் தான் நம்ம தவிர பக்தியில் குறைந்து போகின்றது அந்த அம்மா தண்ணி ஊத்த வருவாங்க சரி சரி புல்லுக்கு தண்ணி ஊத்துங்க மாடு மேஞ்சிட்டு போய் ஒரு மாட்டை கடவுளா கும்பிடுங்க கண்டலா பேசுறது எல்லாரும் தண்ணி ஊத்தாம ஓடி போயிருவாங்க ஏமா தண்ணி அந்த மனுஷன் கண்டல் பண்றான் அது ஒரு காலம் அப்படி இருந்தோம் இப்பொழுது இயேசு அதை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம் யாரையும் பரியாசம் பண்ணுகிறதில்லை இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த அற்புதம் நடந்த பிறகு இல்லாறந்த புல்லுக்கு தண்ணி ஊத்துவதை நிறுத்திவிட்டார்கள் அவர் மீகமானத்திலிருந்து அக்கீரைக்கு காண்பிக்கிறாரே அக்கிரி புகஸ்தபம் ஆகிய அற்புதங்களை நம்பிப்பேன் பிரியமான தேவ ஜனமே தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது ஒரு அதிசயமானவர் என்ன செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்று உண்டோருக்கு நாம் சேலஞ்சு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்து கடவுள் இப்படிப்பட்ட அதிசயங்களை செய்ய போறார் என்று சொல்லி உலகத்துக்கு காண்பிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்ற பிள்ளைங்கள் விசுவாசிகளாக மாறுங்கள் அவிசுவாசிகளாக இருக்காதபடி சந்தர்ப்பவாதிகளாக இருக்காதபடிக்கு எல்ல மக்களாக நம்ம வாழ்க்கையில் அதிர்சங்களில் எல்லா வீடுகளிலும் துளசியெல்லாம் பட்டு கொண்டு ஆண்கள் ஒத்துக்கொண்டா இருந்த புல்லுக்கி தண்ணி சுத்தாது இப்பொழுது அவருடைய கடவுள் புல் என்று தெரிய ஆரம்பித்தார் அது தெரியல யாரும் கேட்க மாட்டாங்க அதுபோல சுற்றி மக்கள் எல்லாம் சிகிசைகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் தெரியுமா நாம் வாழ்க்கையை விரும்புகின்ற அதிகாரம் இருபத்தி ஒன்னு முதல் வாசிக்கலாம் பதினொன்றாவது அதிகாரம் ஒன்னு முதல் ஆண்டவரே சகோதரம் தெளிவாக தெரிந்திருந்திருக்கிறார் என்று சொல்கிறோம் அநேக வேத பண்டிகை வேதம் தெரிந்து கொள்கிறவர்கள் இயேசுநாதர் தான் பிதா இயேசுநாதர் தான் பரிசுத்தான் என்று வேதம் தெரியாதபடி பேசிக் கொண்டு நடக்கும் கடைசி நாட்களே அவனும் உயிர் திறந்திருப்பான் என்றார் இந்த வேதத்தை மிக தெளிவாக இருந்திருக்க சில நாட்கள் தான் இந்த வீட்டுக்கு போய் கொண்டு வந்தார் அந்த நாட்களுக்குள்ளாக எத்தனை ஆண்டுகளானாலும் எப்போதும் கற்றாலும் ஒருபோதும் தெரியாது அப்படி இல்லாத படிக்கிற பெற்றுக்கொண்ட நன்மைகளை சரியாக வோசனத்தின்படி மக்களுக்கு சொல்வதற்கு விழிப்பாக இருக்க வேண்டும் என்பதை அறிவித்துக் கொண்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க அடுத்த வீட்டுக்காரங்க கதைகள் எல்லாம் ஒரு வார்த்தை கூட குளிக்காம சொல்லுவாங்க வேதத்தில் விடுகிற்காணப்படுகிறது கடைசி நாட்களிலே உயிர்த்தல் நடக்கும் என்று சொல்லியிருக்கும் பொழுது அப்படி என்ற சகோதரம் எழுந்திருப்பார் என்று அறிந்திருக்கிறேன் என்றால் ஏன் சவளை நோக்கி நானே உயிர்த்தல் ஜீவனமாக இருக்கிறேன் சுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் உயிரோடும் விவாசிக்கிறவனும் அறியாமலும் இருப்பான் என்று விசுவாசிக்கிறாய் அவர் கேட்கிறார் உயிரோடு எழுப்பதாயசுனாவிற்கே இருக்கிறார் அவருக்கு மார்த்தாளுடைய விசுவாசம் தேவை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் புயமான தேவ ஜனமையை நம்முடைய அநேகர் வியாதிகள் சுகமாகாமல் எழுத்து கிடப்பதற்கு மனம் கடப்பதற்கெல்லாம் விசுவாச குறைவு என்பதை அதிர்சியம் நடப்பிக்க முடியாக வாசல் சுகிரமாக இருக்கிறேசு அதற்கு அறிவிக்கப்பட்ட பொழுது மறுபடியும் மூன்று நாட்கள் இருந்த இருந்தார் குறித்து இப்படி ஆண்டவர் பேசினா அறிந்து தேசத்துல வாசிக்கிறேன் புரிய மாணவர்களே விசுவாசிக்க மாத்திரமே நான் நடக்கும் விசுவாசத்தாலே நாம Pasao Maiseli Pudan Valko Yesu Devane Nangki Nuri Pasao Maiseli Pudan Valko Yesu Devane Nangki Nuri Ufwa Shardali Nangki Nuri ய கடா கிதி கடலே சங்க கடலா கிதி பலயே கடல Oh, like it is the domain It's not so When the man is in the middle of the earth Oh, like it is the domain It's not so It's not so It's not so It's not so Dios está en la mano el el polvo va a partir mi corazón árbol vos Jesús te levantamos விசுவாசிக்கிறோம் என்று சொன்ன பிறகு இந்த கல்லறையை மூடி இருக்கிற கற்களை எடுத்து போடும் கல்லை எடுத்து போடும் என்று தெரியுமே என்ன சொல்றாங்க வாசிங்கே என்றால் மோக்கி ஆண்டவரே இப்பொழுது என்றால் ஏசோட நோக்கி நீ விசுவாசித்தால் தேவடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றால் விசுவாசி பூச்சுதே இனி நடக்குவான் அதிசுவாசம் உள்ள கலந்தது அதனால் நம்முடைய ஆலங்கிரி வாழ்க்கையிலும் சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் சொல்லிவிட்டார் என்று சொன்னால் அப்படியே நம்புகிறவர்களுக்கு அது சீர்பிக்கப்பட போறது மறுத்து நாலு நாள் ஆக்கிவிட்டது இனி நாற்றமடிக்குமே என்று சொல்லி பார்த்தால் சொல்லபொழுது நான் உனக்கு சொல்லவில்லையா விசுவாசித்தான் என்று சொல்ல அதுக்கப்புறம் மக்கள் எஸ்வையை பின்பற்றினால் எழுதியிருக்கிறவர்களே நம்முடைய வாழ்க்கையில அதிசயங்களை நடப்பிக்க வேண்டும் என்று ஆண்டு பெரும்புகின்றார் கொஞ்சம் கூட குறைவில்ல நம்முடைய கருத்திரமணத்தில் இருக்கின்ற பொழுது அது ஒரு பெரிய தரந்த வாசல் எங்களுக்கு உழித்ததாக காத்திருந்தது எங்களை அந்த நாட்டிலே பிரஜையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் அதிகாரிகள் பேசினார்கள் உங்களுடைய சேவை எங்களுடைய நாட்டுக்கு தேவை குடும்பத்தில் அழைத்துக் கொண்டு வாங்க நாங்கள் உங்களுக்கு இங்கே எல்லாம் வசதி செய்து நாட்டில் வைத்துக் கொள்வோம் என்று சொல்லி நாங்கள் பழைப்பதற்காக வரவில்லை பிரசங்கிப்பதற்காக வந்திருக்கின்றோம் அங்கு இயேசியங்களை போச்சனோடு நாங்கள் இந்த நாட்டை விட்டு போயிவிடுவோம் என்று சொல்லி ஒரு நாள் வீட்டிலே சூப்பரண்ட் போலீஸ் வீட்டிலே எங்களை மாலைக்காக அழைத்திருந்தார்கள் அங்கே நாங்கள் பேசின பல பாசனங்களோடு புதிய விட்டு அவசரமாக வந்து பெட்டி மனுக்கெல்லாம் போட்டுட்டு நகைச்சி மூலத்தில் அங்கு குடும்பம் இருந்தது ஆறு மாதத்துக்கு பிறகு குடும்பத்தை பார்க்க போகிறேன் குடும்பத்தை பார்த்து கொண்டு வர வேண்டும் என்று பார்த்துவிட்டு மாலை நீங்கள் வேறு இடத்துக்கு போக வேண்டும் வீட்டுக்குள்ளே நுழைந்ததும் போயிட்டு வந்திருப்பாங்க போல எல்லாரும் கூடியிருக்கேச பொழுது அந்த மனதில் இறந்து போயிட்டார் அப்படி மனைவிக்கு அது தெரியாத முந்தைய நாள் குழந்தை பிறந்திருக்கிற முதல் குழந்தை அந்த சகோதரன் சபையை விட்டு கொஞ்சம் பின்மாற்றம் அடைந்து விட்டார் பிறகு அந்த கட்டுப்பாடுகள் நகை போடாமல் சபையை விட்டு வராமல் இருந்து விட்டார் அதனால எங்களை கண்டால் அவர் மறைந்து கொள்வார் இப்படி இருக்கும்போது மறியிட்டு போய்விட்டார் அப்பந்த பாடி கடத்தி இருக்கிறது தெரியும <Sessly> அம்மா துணியெல்லாம் விட்டு விட்டு வெளியே வந்து வரல போட்டேன் அப்புறம் ஆண்டு சபையில வரலயே போகவா நினச்சி ஆண்டு விட்ட கேட்ட பொழுது பொங்கலை நாங்கள் அந்த நாட்டிலிருந்து கொண்டு வந்தது இதற்காக தான் ஹலோ அவன் மறித்து போனான்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார் காலையிலேயே பாடிய கொண்டு வந்து பாடியெல்லாம் ஒழுங்கு மாதிரி ஆகி கையெல்லாம் இப்ப போதும் நீட்டி வைக்கல இப்ப மடக்க முடியாத அளவுக்கு எல்லாம் இருக்குது போட்டு சொன்னா அவனுக்காக ஜெவம் உயிரை கொடுப்பேன் அது வாழ்க்கையிலே நடந்த முதலாவது பெரிய அதிசயம் ஒழி காலத்திலே நோயாளிகளுக்கு அப்பொழுது கேட்டபோது ஆலோசனை கொடுத்தார் இந்த பாடியினுடைய காது கருகாமல் வாயை வைத்து பேரை சொல்லி பலமாக வல்லபத்து எங்களுக்கு உயிர் உண்டாக்கும் மண்ணின பொம்மையை உண்டாக்கி அந்த நாசியில இயசுனாதிரி ஊதியை ஜீவ சுவாசம் உள்ள ஜீவாத்மாவாக மாறிவிட்டது உயிரை பெற்று வாழக்கூடிய ஒரு உயிருள்ள மனுஷனாக மாறிவிட்டான் இப்பொழுது ஒரு மனுஷன் செத்து போயிருக்கின்றான் இதனை இப்படி எழுப்ப வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார் நமக்குள் இருக்கிற அதே ஆவியானவர் அன்று ஆவியாக இருந்த அந்த காரியத்தை செய்த ஆண்டவர் இப்பொழுது வாலிபால் தொடர்ந்து கொஞ்சம் சிரிச்சு பரியாசம் சித்தி போது தெரியாது போல ஜெவன்டைய ஒரு குறை பேசுறாங்க காதல் கேட்குது ஒரு ஆறு மாசமா ஆளை காணல பாயங்கத்திலே வந்திருக்கிறாரு எல்லாம் பேசிட்டு வாங்க பாச பேசலாம் ரொம்ப நாள் ஆளுக்காடு வெளியே போயிருந்தோம் வழி விடுங்க வழி விடுறாங்க பிண்டலகத்தான் செத்து போனா தெரியாம என்ன பண்றாரு பிற கொஞ்சம் பரியாசம் பண்ணாங்க நினைச்சு வெளியே பேசி அடங்குவார்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனமாக இறமை கொண்டு கருத்துல பிடிச்சிய போகிறார் பாடி திருப்பி வைக்க சொல்லி காது மேலே வந்தது அந்த காலுக்கு அருகாமையில வாய் வைத்துக் கொண்டு ஆண்டரை சொன்ன முடியுடைய சபையில பெரிய விசுவாசியா இருக்கிற சத்தம் பண்ணது டக்குனு திறந்தது கையால கெடுவதர்த்தது பெண்கள் எல்லாம் வந்துட்டு உயிர் வந்து ஒத்தரம் போடுறது தவறு எல்லாம் ஒத்தனம் போட்டாங்க சத்தமா சொன்ன உயிரெல்லாம் வந்துட்டு பயப்படக்கூடாது தொடர்ந்து ஆண்டு தொடர்ந்து தலையாசிச்சார் நம்ம நம்ம வேலை முடிஞ்சு நான் உயிரிழந்தேன் ஒரு சந்தர்ப்பம் கணவன் இறந்து போயிருந்தால் நான் தாலியை போட்டிருக்க முடியாது அவை நாள உயிரை தந்தபடினால் நான் கலந்து கொள்கிறேன் பரப்பு கொடுத்து ஞானஸ்தான பெற்று விரும்பிக் கொண்டிருக்கின்றால் நம்மிடத்தில் என்ன திரும்புவதை அப்படியே நாம் செய்ய வேண்டுமாம் பிரியமான தேவஜனமே இந்த ஆண்டு அதிசயங்களை காணக்கூடிய ஆண்டாக இருக்கும் என்று சொல்லுகின்ற ஊழியக்காரன் மூலமாக மாத்திரவர் எல்லாருடைய வாழ்க்கையிலும் அதிசய அற்புதங்களை செய்ய வேண்டும் என்ற ஆண்டு விரும்பி கொண்டு வந்திருக்கின்றபடியால் அறுவடையின் காலம் என்று சொல்லி வெளிப்படுத்தத்தை சரியாக செய்யும் பொழுது அற்புதங்களை அதிசயங்களை நடப்பிக்கின்ற பொழுது அநேகமே கண்டுதே நடத்த ஓடி வருவாள் என்பது சொல்லிக் கொண்டு பனிரெண்டாம் அதிகாரம் நாலு முதல சிலவசங்களை வாசிக்கிறான் ால் பேரச பேரி ச நான்கு போர்ச்சியவர்களோடு கூட நான்கு பிரிவாகும் முதல் காவல் இரண்டாவது காவல் மூன்றாவது காவல் நான்காவது காவல் என்று நான்கு காவல் பிரிவு வைத்து ஒரு காவலை தப்பிச்சிருந்தால் அடுத்த பெரிய கோட்டைக்குள்ளாக வைத்து அழைத்து வைத்திருந்தார்கள் அப்படி சிறச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அமலுக்காக தேவக்கு ஊக்கத்தோடு ஜெயமணினார்கள் அவனை வெளிய கொண்டு வருவதற்கு குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் சங்கில கட்டப்பட்டுமே நித்தன பண்ணி கொண்டிருந்தான் அவருக்கு தெரியும் கொள்ளதான் கொண்டு போடுறான்னு தெரியும் கவலைப்பட்டது கொண்டு தெரியும் மறித்தால் அடுத்தது எங்க போகும் தெரியுமா பரவ போற லேசான காரியாச்சு அவர்களுக்கு அடிப்படிக்கடி அப்படிப்பட்ட ஒரு ஆசை வந்து தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவர்களோடு கூட இருக்க எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கின்றது இருக்கும் இந்த ரெண்டு காரியத்தான் நெருக்கப்படுகிறேன் கிடைக்கும் அதனால இப்ப போறது கொஞ்ச நாள் கழிச்சு போடுறா சொல்லி நான் நெருக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் அவர் சொல்லுகிறார் பரிசுத்தாவி பெற்ற மக்கள் ஜனங்களாக மாற்றப்பட்டிருக்கிற அவையே வாஞ்சித்துக் கொண்டிருக்குமானால் மரணத்தை கண்டு பயமையே நமக்கு வர்றதில்லை அவர் விலங்கு போட்டு நாய் கட்டி பிடிச்ச மாதிரி கிடையாது வாசிக்கலாம் கதவுக்கு முன்னாடி சிறச்சாலையை காத்துக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது கருத்துவதற்கு வெளிச்சமர்த்தது அவன் சீக்கிரமா எழுந்துரு என்று அவன் எழுப்பினான் அவனுடைய அற்புதங்கள் தான் தான் அப்படி இருக்க சங்கிரியை கலக்கணும் வராது பிறகு வளங்களை வெற்றிடு போட்டு விட்டு வெளியே எடுக்கணும் அப்படிப்பட்ட சங்கிரை கண்டு விடுகின்றது அப்போ சாலையில் கட்டுகளும் பாடி துதி செய்யும்படியாக ராத்திரி பன்னெண்டாம் மணி வேளையிலே பாடி நூறு இப்படிப்பட்ட அற்புதங்களெல்லாம் நடந்தார் நம்மையும் கருத்தராக காலத்திலே பாடும்படியாக தூண்டுவார் ஜபடும்படியாக தூண்டுவார் இல்லை எனக்கு உறக்க காலையில பார்க்கலான்னு போனா அந்த நேரம் நடக்கிற அற்புதம் நமக்கு நடக்கிறது அருமையான ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிக தெளிவாக தேவனமோடு பேசுகிறார் விழிக்க வைத்திருக்கிறார் ஜெமிக்க சொல்லியிருக்கிறார் எதற்காக ஜமிக்க வேண்டும் என்ற கேட்டு நாம் ஜெமிப்போமானால் அன்றைக்கே அற்புதம் ஆரம்பிக்கின்றது அருமையான தேவஜாதமே அவருடைய சத்தத்தை கேளுங்கள் இப்பொழுது பேரவை வந்து தட்டி அழப்பி தேவதூதனம் வந்து சொல்றாரு வாசிங்க பால நடுத்துக்கொண்டு தான் அந்தபடியே ஸ்ரீதான் பொறுத்து கொண்டு பின்னே வாய்ந்த ஆமா நடந்து காவலெல்லாம் கழிந்து வரும்போது என்ன நினைச்சுட்டாருமா சொப்பன கண்டுக்கிற தேவையிட்டு போற மாதிரி சொப்பன ஒரு ரெண்டு விடுதலை கிடைக்கும் என்ன சொப்பனை கண்டு கொண்டு வந்த மாதிரி தான் நினைத்துக் கொண்டிருந்தா நடந்தது உண்மையிலேயே இப்படி நடந்து வாசிக்கலாம் தேவனுடைய அற்புதம் உறும்பு கதவுலேயே வந்த பிறகு காவலர்கள் எல்லாம் முதலாம் தாவல் இரண்டாம் தாவல் எல்லாம் கடந்து வந்த அந்த கேட்டு தானாகவே திறக்கிறது ஹாலோலியா காவலர்கள் எல்லாருமையான தூங்கி கொண்டிருக்கிறார்கள் கூட்டப்பட்ட கூட்டங்கள் அப்படியே கடக்கின்றது கதவு திறக்கின்றது ஹாலோ திறக்கூடாது கடவுளெல்லாம் திறக்கப் போகின்றது கடவுள் சொல்வதை அப்படியே செய்வதற்கு எக்கள் அழைத்துப்பட வேண்டுமா ஆலோலியாசிகளும் தொடர்ந்து உடனே தூதன வரைவிட்டு போய்விட்டான் பேருக்கு தெளிவந்த போது அந்த அபிஷேகம் கிடைத்தது அந்த நிற்கிறார் என்று அறிவித்தார் அந்த பிள்ளைக்கு என்ன விசுவாசம் தெரியுமா பிள்ளைக்கு ஒரு விசுவாசம் உண்டாகி பார்த்துட்டு வரலாமு சொல்லி கதை பக்கத்துல எட்டி பார்த்தா கதை பார்த்தோலி பார்த்தா பேரு கதை தட்டு சந்தோஷத்துல கலவு திறக்காத எல்லாரிடம் சொல்லி ஆட்களை கூட்டிட்டு பைத்தியகாரி பேதாச்சும் அது எப்படி வந்திருக்கும் இதான் நம்முடைய விசுவாசங்கள தேவ ஜனமே அற்புதம் நடப்பிக்கப்பட முடியாமல் போன காரணம் தெரியுமா விசுவாசத்துல கொஞ்சம் அவிசுவாசம் கலந்து விடுகின்றது இன்றைக்கு அற்புதங்கள் சொல்ல விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரிகளை செய்வான் அதற்கு மேலான கிரிகளை செய்வான் என்று கிரிகளை செய்யக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் வந்திருக்கின்ற விசுவாசம் இப்படி இல்லாதபடிக்கு பூர்ணமான ஒரு விசுவாசமாக சொன்னது ஆண்டவர் அவர் சொன்னதை அப்படியே செய்ய வேண்டும் அதை நம்ப வேண்டிய எவ்வளவு பிரச்சனைகள் வந்து ஆளுநர் குறித்து கலங்க கூடாது என்கிற உச்சியாசம் வர்த்தை இந்த நாட்களை பெற்று செல்ல வேண்டும் என்று உங்களை பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கருப்பிர அதிசயங்களை காணிச்சி ஆக்கி போகின்றார் புசகம் மூணாவது அதிகாரம் ஐந்தாவது சொத்தை வாசிக்கின்ற அற்புதம் பிரதானுமா அவர் பரிசுத்த வாழ்க்கை பாவம் இருக்கின்ற இடத்திலே கர்த்தர அற்புதங்களை செய்ய முடிக்கின்றது கடவுளை விட்டு பிரித்து விடுகின்றது கடவுளுக்கு மனுஷனுக்கு அடிபட்டு அற்புதங்களை கூட்டம் எங்களை பாவம் அக்கிரமச்சியமைக்க வேண்டும் என்று விரும்பி பாவத்தை தவிக்கிறார் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நன்பாக பிரிவினை உண்டாக்குறது உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செய்து கொடுக்காத முடிக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது அற்புதம் பாவம் செய்து தென்ன மாறி அருகே பிரிந்து கொடுங்க பாவம் இல்லாத நாளைக்கு அற்புத அடிக்கடி திருச்செமைக்குள்ளே அழைத்துக்கொண்டு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே இருப்பது தெரியுமா வாத்திலிருந்து விடுதலை பெற்ற ஒரு மக்களாக ஜாதியாகப்பட வேண்டும் என்று தாவிதவனாயி கருத்தர் சொல்வது என்னவென்றால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதே நாட்களோடு பதினைந்து வருஷம் கூட்டுவேன் என்று விண்ணப்பத்தை கண்டேன் பாவம் அவர் உங்களுக்கு முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது என்று சொல்லுகின்றது அதுபோல அவர் பாவத்திருந்து முடிவில் மர்ஷன் அதனால் உடைய கண்ணீரை கண்டு விண்ணப்பத்தை கேட்டு அவருக்கு பதிலளிப்புபடியாக பதினைந்து வருஷம் ஆயுள் காலத்தை கூட்டுவோம் என்று சொல்லி இருக்கிறார் நாலாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கின்ற பொழுதுகளை ஏற்றுக்கொள் என் ஆயுசின் வருஷங்கள் அதிகமாகும் ஹலோ லுயா என்னுடைய வார்த்தையை கேட்டு வாழ்கின்ற பொழுது என்ன நடக்குமான்னு தெரியுமா ஆயுள் காலம் பாவம் ஆயுகாலத்தை குறைத்து விடுகின்றது பிரியமான தேவஜானமே இன்றைக்கு திடீர் திடீர் என்று குறைந்த வயதிலேயே மக்கள் எல்லாம் ஆறும் அடிந்து போய் கொண்டிருக்கிறார்கள் விலை என்பது சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்ற வார்த்தைகளை கேட்டு அதன்படி நீதி வாழ்க்கை வாழ்கின்ற மக்களுக்கு ஆயுள்வாதங்கள் கூட்டிக் கொடுக்கப்படுகின்றது அப்படி உத்தமமாக வாழ்ந்து கொண்டிருந்த தேவனுடைய மனுஷன் ஆகிய எஸ்ஐக்கியாவுக்கு பதினைந்து ஆண்டு காலம் வாழ்க்கையை கூட்டிக் கொடுக்கின்றார் முப்பத்தி எட்டாம் மூணாவது வாசிக்கலாம் உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தவமாக நடந்தேன் உமக்கு பார்வைக்கு நலமானது செய்தேன் என்பதை நினைத்தரணும் வென்று விண்ணப்பம் பண்ணி விசைக்கு அமைக்குவாழுதான் ஹாலே லுயா உடைய பார்வைக்கு நலம் இல்லாத காரியத்திலும் செய்யவே இல்லை உண்மை உத்தமாக நடந்து கொண்டிருந்தேன் என்று விண்ணப்பம் பண்ணி அழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த கண்ணீரை காண்கின்ற எல்லாரும் ஏன் காணல தெரியுமா பாவத்தை அவளுக்கு மறைத்து விடுகின்ற அதனால அருமையான தேவ ஜனமேஸ்வரத்தில் ஆண்டு வரை ஜனங்களை பரிசுத்தம் பண்ணு நாளைக்கு அற்போதம் நடப்பிக்கிறேன் இந்த ஆண்டு நமக்கு அதிர்சயங்களை காணக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதிசயங்களை காணுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமா நம்மை பரிசுத்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் தேவனுக்கு வாழ்க்கையில் உருவாகாத படிக்கு தேவ ஜனங்கள் அதை அகற்றிவிட வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகின்றார் வாசிக்கின்ற பொழுது வாசல் என்று என் நாட்கள் அது சொன்னேன் கர்த்தரை கர்த்தரை நான் இனி உயிரோடு தேசத்தில் தரிசிப்பதில்லை இனி பூலக கொடிகளோடு இருந்து மனசனை நான் காண்பதில்லை என் ஆயுசு மேய்ப்பினுடைய கூடாரத்தைப் போல என்னை விட்டு பெயர்ந்து போகிறது நெய்கிறவன் பாவை அரைகிறது போல ஜீவனை அறுக்க கொடுக்கிறேன் என்னை பாவிலிருந்து அறுத்து விடுகிறார் இரவுக்குள்ளே என்னை மூடி முடிவடைய பண்ணுவேன் விடிய காலம் மட்டும் நான் என்னமிட்டுக் கொண்டிருந்தேன் அவர் சிங்கம் போல் என் எறும்புகளை எல்லாம் நுறுக்குவார் என்னை முடிவடைய பண்ணுவேன் என்று சொல்லி நம்முட்டை போலும் தரவினார் குருவை போலும் கூவினேன் டிராவை போல் புலம்பினேன் என் கண்கள் உயர பார்ப்பதனால் பூத்து கர்த்தாவே ஒடுங்கி போகிறேன் என் காரியத்தை மேற்போட்டுக் கொள்ளும் என்றேன் நான் என்ன சொல்லுவேன் எனக்கு வாக்களினார் நான் என்ன சொல்வேன் அவர் எனக்கு வாக்களிவினார் செய்தார் என் ஆத்மாவின் என் ஆத்மாவின் கசப்பை நினைத்து நடந்து கொள்வேன் இப்போ நடந்த சம்பவம் மறக்கவே மாட்டின் செய்ய சொல்கிறார் எனக்கு வார்த்தை அனுப்பினார் அதன்படியே செய்தார் ஹலோ அலுவயா விவசாயின் மூலமாக பதினைந்து வருஷம் ஆயுத காலத்தை கூட்டுவேன் என்று ஒரு வாக்கை அனுப்பினார் அதன்படியே செய்தார் போய்விடும் வருத்தப்படக்கூடியது மன உண்மைமாக ஜீவித்தவர் பிரேவனுக்கு பொல்லாப்பு செய்யாத ஒரு வியாதி அல்லது தெய்வம் அற்புதம் நடப்பிக்க வேண்டும் என்பதற்காக அற்புதம் யாருக்கு நடப்பிக்கப்படும் புரிந்து கொள்ளுங்கள் கொடிய வியாக இருக்கின்றத்தில் இருக்கின்றவர்களுக்கு மனிதர்களால் பழகிக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு வாழ்க்கையில் சும்மா இருக்கிறவர்களுக்கு அற்புதம் தேவையில்லை சுகமுகமாய் வாழ்கிறவர்கள் உயிரோடைய செத்துவது எழுதி இருக்கின்றது போல ஜோம் பண்ண மாட்டாங்க எதையும் செய்ய மாட்டாங்க சும்மா இருந்து விட்டு வருவோம் பிரியம்மாவுடைய கடந்தொழை நான் நெருக்கப்படுகின்றாம் வேதனைப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோமாம் நீதிமிக்க விடுவிக்கப்படுவான் அவன் இருந்த இடத்திலே துன்மா இருக்கு என்ன கடவுள் என்ன கோயில் ஒரு கோயிலுக்கு போற நல்லா தான் இருக்கிறேன் இப்படியா வியாதி வரும் என்று சொல்லி அநேகர் வரியாசம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் நீதிமான கருத்தில் விடுதலை ஆக்குகிறார் விடுதலை தரப்போத்தவர்களை அந்த வியாதிக்குள்ளே கொண்டுவரப் போகிறார் சமமு பொது பரிசுத்த ஒரு மனுஷன் மூன்று ஒன்றாம் ஒன்றாம் வாசிக்கின்ற பொழுது ஆவியான தகுதியை குறித்து எழுதி இருக்கிறது வாசிக்கலாம் யோக என்ற பெயர் உள்ள ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் உத்தமசன்மா இருக்கணும் பயந்து பொ விட்டுவனமாக இருந்த குறிக்கின்றது அவருக்கு வந்தது மாரு வேதனை ஆடுபாடுகள் எல்லாம் களம் வாய்ப்பு விட்டது பொல்லாமல் எல்லாமே மானுந்தா கிரி அரை எரித்து கொண்டது பத்து குழந்தைகள் செத்து போயிட்டு பயங்கரமான சமம் யாரும் சைத்து விட முடியாத ஒரு சமம் ஒரு லட்சத்து போனா ஒரு வருஷத்துக்கு கோயிலுக்கு பத்து போய் லட்சத்து என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க கடவுளே மறந்துடுவாங்க அப்படி ஒரு அளவுக்கு அமர்சீமல் என்று தூசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் மனிதர்கள் கருத்து கொடுத்தார் கருத்தர் எடுத்தார் நாமத்துக்கு நன்றாக நினைத்துக் கொள்ள நாம் இந்த உலகத்தில் வரும்போது என்றே கொண்டு வரவே கிடையாது கொண்டதே கிடையாது மனைவி ஆனாலும் சரி புருஷனாக இருந்தாலும் சரி அப்பா அம்மாவாக இருந்தாலும் சரி புலைவராக இருந்தாலும் சரி சொத்துக்களாக சுகமாக எதிர்த்தாலும் சரி நமக்கு உலகத்தில் வாழ்வதற்காக தரப்பட்டவைகள் அப்படிப்பட்டவர்கள் தான் கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் கருத்து எல்லாருக்கும் சோத்திரம் சொல்லவே மாட்டார் ஆத்திரமாக கண்டா அடிக்கலாம சண்டால கடுத்துப்பட்டிழப்பா குடும்பத்தை கட்ட முன்னாக்கிட்டீங்களே உங்க கூட்டத்தில் வளரக்கூடாதுன்னு நினைச்சிருந்த கடைசியில கூட்டிட்டு போய் எப்படிதான் பேசுவாங்களே தவிர கருத்து கொடுத்தார் கருத்து எடுத்தார் அவர்கள் தான் தேவருடைய புத்தர் ஆபரகம் சொல்லுகின்றது அவருப்பட நல்ல குருமே கருத்துக்கு தந்ததற்காக ஆண்டவர் சேர்த்தரிக்குமாக பெரிய அப்படி வேதனைப்பட்டதோடு எல்லாம் இழந்து போன பிறகு ஒரு கொடிய வியாதி வற்றை தவிர உச்சியிலிருந்து உள்ள தோல்முதல் ஆணைகள் நாற்றம் அடிக்க முடியாத கூடிய வியாதி தோல்முதல் ஆணைகள் அழுகி போன தொண்டு இந்த மாம்பெனி என் கண்களால் அவரை பார்ப்பேன் என் மீட்பரை நான் பார்ப்பேன் இருக்கிறபடி நான் அவரை பார்ப்பேன் இந்த வாஞ்சியால் என் உள்ளே சோர்ந்து போகிறது என்று திருமணம் சொல்லுங்க இந்த வாஞ்சல் தெரியுமா கேட்டு முடித்திருக்கின்ற நமக்குள் இருக்கின்றபடி நான் இந்த ஊரோடு கூட நம்ம தெரியுமா கடவுளை பார்க்கணும் கடவுளோடு கூட பேச வேண்டும் வேலைகளை கூட்ட வேண்டும் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற விருப்பம் வர வேண்டும் என்னால் இறைவனை பார்க்க முடியும் எல்லா குறையினரை வாழ்க்கை விடுமாத்தமாக்கிக் கொள்ளுங்கள் நாளை அர்ப்புணங்களை நடத்திப்பேன் பரிசுத்தமாக வாழ்ந்த ஒரு பிள்ளைகள் பத்து பிள்ளைகளை சாப்பிடும் பொழுது அவ்வளேழு ஆண் பிள்ளைகள் வாரத்துக்கு ஏழு நாட்கள் ஏழு நாட்கள் ஒவ்வொரு பையனுக்கு ஒவ்வொரு வீடு கட்டி கொடுத்தவங்க யாரும் கல்யாணமாகல அப்படி இன்னும் எல்லாருக்கு வீடு ஆசைகள் எல்லாம் வச்சிருக்கிறார்கள் நல்ல ஜாலியா இருக்க இந்த ஜோலியும் எல்லாம் வருமானங்களும் வீட்டில் விருந்து கலந்து கொள்ளுங்க சூழ்நிலை ஒவ்வொருவரும் எல்லா நாளும் கலந்து ஏழு நாள் வைக்கிறது பழக்கம் இப்படி ஒரு நாள் பத்து பிள்ளைகளை ஒரு வீட்டில மெழுந்து மத்தியான வேலையில அதற்கு முன்னாடி யோகம் என்ன சிவாரு தெரியுமா விருந்து சாப்பிட்டு வந்தோன்ன பத்து பிள்ளைகளை கேட்டபடி சர்வாண்ட தகன பிறகு பாவது மாறின பிறகு எல்லாம் செலுத்துவாரு பகிர் போய் அண்டவருக்கு பிரிவு இல்லாத வார்த்தைகளை தமாசாவோட பேசி இருக்க கூடாது அன்றவருக்கு மருத்துவம் என்பதற்காக பிள்ளைகள் அழைத்துக் கொண்டு போய் பலி செலுத்த பெரிய மருத்துவ பிள்ளைகள் கட்ட வார்த்தை பேசினாலும் கேட்டுட்டு தான் என்ன சின்ன பிள்ளைதான் அதெல்லாம் கண்டுகிடக்கூடாது நாமும் பிள்ளைகளும் பேசுகிறோம் இதை கருத்துறதை பார்த்து கொண்டே இருக்கிறார் கெட்டவாரத்தில் ஒன்றும் புறப்படக்கூடாது வாழ்ந்து என்ன புறப்படணுமா கருத்தர் தேடிக்கிற திமாத்த புறப்பட வேண்டும் அவருக்கு பிள்ளைங்க நடந்து கொள்ள வேண்டும் பெரிய மறுசுத்தவராக இருந்தவர் இப்பொழுது பிள்ளைகள் எல்லாம் இறந்து போன பிறகு சரீரமெல்லாம் அழுகி புதமாய் கோகுத்துக்க வேண்டிய மனைவி தூசிக்கு சாகப்படாத மனுஷாற்றி அளவுக்கு ஆகிவிட்டதுல உட்கார்ந்து பெரிய போது வாஞ்சிகள எங்க இருந்தது தெரியுமா மீட்பு இருக்கிறார் என்றும் கடைசி நாட்களை பூமி நிற்பார் என்றும் அறிந்திருக்கிறேன் சரத்தின் தோல் முதலாளர்கள் அழுகி போன பின்பு இந்த மாமிசத்திலிருந்து என் கண்களால் அவரை காணு அந்நிய கண்கள் அல்ல சொந்த கண்ணை காணும் இந்த மாஞ்சினால் என்னுடைய சேர்ந்து போகிறது அலமியா ஒரு நாலு ஆண்டு ஒரு ஆயோ தேடி வைத்தார் நாற்பத்தி இரண்டாம் அதிகாரம் இரண்டாம் வாசிக்கின்ற பொழுது கேள்விப்பட்டே தெரிய யாரை பார்க்கிறார் திரும்ப கலெக்டரை பார்க்கிறாரா அல்லது இந்த நாட்டு ஜனாதிபதி பார்க்கிறாரா இல்லை இந்த உலகத்தை ஒன்று போட்டு நான் அன்றை வரை வாதத்தையும் உண்டாக்கின கடவுளை அவர் பார்க்கிறார் பார்க்க முடியும் என்பதை சொல்லுகின்றது விடுதலை பெற்றுக் கொண்ட பிறகு உள்ளமல்லியது ஆவிலும் பார்க்கலாம் தோட்டத்திலும் பார்க்கலாம் என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்பொழுது என்னுடைய கண்கள் என்னை காடுகிற கோவிலுக்கு யார் சொல்லிக் கொடுத்திருப்பான்னு சொல்லி அவர் தான் முதன் முதலாக தசோபாகம் கொடுத்தது அவர்தான் அவர் அந்த போதனை பெற்றிருக்க வேண்டும் அதனால் புண்ணியமான கோபமே தாயினுக்கு மாதிரிலுக்கு உபதேசம் கொடுத்தது அவர்தான் என்று அறிய காயினை பார்க்கினான் விசுவாசிக்காத காயின் தூண்டப்பட்டு காய்கறி கொண்டு வைக்கின்றான் அவனுடைய அகாடி அங்கீகரிக்கவில்லை இந்த உலகத்திலே நல்லமான மக்கள் பல ஆயிரக்கணக்கான பிரிவுள்ள சபையில் இருக்கின்றது எல்லாரும் சாத்தானால் தூண்டப்பட்டு சில வார்த்தைகளை வைத்துக் கொண்டு செய்கின்றனர் கடவுளை காண்கின்றார் என்ன நடந்து தெரியுமா புதிய ரோக மருத்துவ பெரிய ரோகம் கோடி செலவு செலுத்தித்தால் நீங்காவது ரோகமானது பார்த்தல மறைந்து விட்டது செல்வங்கள் எல்லாம் ஆரம்பித்தது செத்து போன பத்து குழந்தைகள் கடைசியங்களை காண வைக்கப் போகின்ற எழுதி தரப்பட்டிருக்கிறது எதற்கு தெரியுமா நமக்கு திருஷ்டம் உண்டாக வேண்டும் என்பதற்காக மாத்திரம் நன்மைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதப்பட்டிருக்கின்றால் இந்த வாழ்க்கையில் அற்புதம் நடத்திக்கப்பட வேண்டும் என்று பரிசுத்தம் நாளைக்கு அற்புதம் நடத்தி அதனால் பாவ உணர்வுகளை அழைத்துவிட்டு பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை மாற்றிவிட்டு இறைவனுடைய உள்ளத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் இறைவனோடு சேர்ந்து கைகூர்ந்து மகிழ வேண்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்ற உணர்வு நடை உள்ளிட்ட நேரப்பட்ட இந்த ஆண்டு ஆசிர்வாதங்களை அதிசயங்களை காணக்கூடிய ஆண்டாக இருக்கிறது நமக்கு கொடுக்கின்ற வாக்கு தத்துவம் ஆசீர்வாதத்தை மாத்திரமல்ல அதிசயங்களை நடத்தித்தேன் கத்திரக முப்பத்தி நாளம் அதிகாரம் பத்தாவது சனத்தை மறுபடி வாசித்து செய்தி இப்படி நான் புதிதான ஒரு உடன்படிக்கை செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டிப்போடு அதிசயங்களை காண செய்யும் அவருக்கு அவர் இதை நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன் பூமியெங்கும் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை முன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன் ஹரேயா உலகத்தில் எந்த ஜாதியிடத்திலும் செய்யப்படாத அதிசயத்தை என்னுடைய ஜனங்களுக்கு முன்பாக செய்யும் இந்து பரிசுத்தின் திருச்சபைக்கு சொல்லுகின்றார் அருமையானது ஒவ்வொருவரும் விசுவாசத்தில் உறுதி உள்ளவர்களாக வாழ்க்கையை கொண்டவர்களாக வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அதிசயம் நடத்திக்கு போகிறார் என்று கூறிக்கொள்கிறோம் வார்த்தைகளை ஆசீர்விப்பார்கள் ஆடி நாம் எல்லாருக்கும் தர